ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்தினுடைய சில விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன யூதர்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் தொழுகையை நீங்கள் நிரந்தரமாக தொழுது வாருங்கள் ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் ருக்கோவை செய்யக்கூடியவர்களுடன் சேர்ந்து நீங்களும் ருக்கோவை செய்யுங்கள் அதாவது தொழக்கூடியவர்களுடன் சேர்ந்து நீங்களும் தொழுங்கள் என்பதாக அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் இதில் முதலாவதாக தொழுகையை பற்றி அல்லாஹத்தாலா யூதர்களுக்கு சொல்லிக்காட்டி ரசூலாய் சல்லுல்லாஹ் அய்யுவசல்லம் அவர்களுடனும் சகாபாக்களுடனும் சேர்ந்து அவர்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் இதற்கு முன்னதாக நபி அவர்கள் வருவதற்கு முன்னதாக தங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்லி காட்டுவதற்கு முன்னதாக நீங்கள் எப்படி தொழுது கொண்டிருந்தீர்களோ அப்படி தொழக்க கூடாது நீங்கள் தொழக்கூடிய முறை அது தனித்தன்மையுடையதாக இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் தொழுதுவாருங்கள் என்பதாக அல்லாஹத்தாட்டினார் தொழுகை சம்பந்தமான அந்த ஆயத்திற்கு பல்வேறு விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன அடுத்ததாக அவர்களை பார்த்து அல்லாஹத்தான் கொடுத்து வாருங்கள் என்பதாக வணி இஸ்ராயில் என்ற அந்த மக்களுக்கு நம்மை போன்ற அவர்களுக்கும் கடமையாக இருந்தது ஆனால் அவர்களுடைய பொருள்களிலே நாலில் ஒரு பாகம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு விதியாக்கப்பட்டிருந்தது நமக்கு நாற்பதில் ஒன்று அவர்களுக்கு நாளில் ஒன்று ஜக்காத்து விதியாக்கப்பட்டிருந்தது அந்த ஜக்காத்துடைய பொருளும் கூட அதை யாரும் சாப்பிடக் கூடாது என்ற சட்டமும் இருந்தது அதனை எல்லாம் ஒன்றாக சேகரித்து ஒரு இடத்தில் குவித்து வைத்து விடுவார்கள் வானத்திலிருந்து ஒரு நெருப்பாகிறது இறங்கி அதனை கரித்துவிடும் இது அந்த ஜக்காத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு அடையாளமாகும் யாருடைய ஜக்காத்தாவது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தால் நெருப்பு இறங்காது கறிக்காது அதை வைத்து தெரிந்து கொள்வார்கள் இந்த பொருள் ஹராமானது அல்லது கொடுக்கப்பட்ட நியத்தாகிறது சரியில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும் இது மாதிரி பல்வேறு விதமான சிக்கலான சில நிலைகள் பிரச்சனைகள் அவர்களுக்கு சட்டமாக இருந்தன அந்த சட்டங்களை எல்லாம் இப்பொழுது அல்லாஹாலா இல்லாமலாக்கி சல்லாஹ் அலையுசல்லம் அவர்கள் கொண்டு வந்து தந்த இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் ஜக்காத்து எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்களோ அந்த முறைப்படிக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் என்ற கருத்தை அல்லாஹத்தாலா யூதர்களுக்கு முதலாவதாக குறிப்பிடுகின்றார் பிறகு அந்த ஆயத்தின் மூலமாக நமக்கும் அல்லாஹத்தாலா கட்டளை இருக்கின்றான் குரானுடைய இந்த தொடரிலே சூரத்தில் பாத்தியாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொடரிலே முதலாவதாக ஜக்காத்தை பற்றியுள்ள பிரச்சனையை அல்லாஹத்தாலா இங்கே சொல்லுகின்றான் ஜக்காத் என்பது நமக்கும் கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது இஸ்லாத்திலே பரல்கள் ஐந்து சொல்லுகின்றோமே அதிலே ஒன்று ஜக்காத் என்பது யாருக்கு பொருள் வசதி இருக்கின்றதோ அவர்கள் ஜக்காத்தை கட்டாயமாக கொடுத்து வர வேண்டும் என்பதை ரசூல்லாய் சல்லாஹேவ் செல்லவர்கள் இந்த ஆயத்தின் மூலமாக விளக்குகின்றார்கள் பொதுவாக ஜக்காத் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே உலக வாழ்க்கையிலே சமுதாயத்தினுடைய ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக சட்டமாக அல்லாதத்தாலே ஆக்கி வைத்திருக்கின்றனர் ஜக்காத்து மட்டும் ஒழுங்காக கொடுக்கப்பட்டால் சமுதாயத்திலே இஸ்லாமிய சமுதாயத்திலே ஏழை எளியவர்கள் என்பது இருக்க முடியாது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஏனென்றால் ஜக்காத்துடைய பொருளை முஸ்லிம்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்க கூடாது சட்டம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத்துடைய பொருளை கொடுத்தால் அது செல்லுபடியாக ஜக்காத்தை கொடுத்தவராக ஆக மாட்டார் எனவே முஸ்லிம் சமுதாயம் சிறப்பாக வாழ வேண்டும் யாரும் அவர்கள் யாரிடத்திலும் கை நீட்டக்கூடாது எல்லோரும் தனித்தன்மை படைத்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே ஜக்காத்தே அல்லாஹு தால விதியாக்கி வைத்திருக்கின்றனர் அது அல்லாத உபரியான சதப்பா தான தர்மங்கள் எல்லாம் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்ற நியதி இருக்கின்றது கொடுக்கப்பட வேண்டிய ஜக்காத்தை மட்டும் முஸ்லீம் சமுதாயம் மற்றவர்கள் எல்லோருத்து எல்லோருக்கும் சரியான முறையில் விகிதாச்சாரப்படி கொடுத்து விடுவார்களே ஆனால் நிச்சயமாக இந்த சமுதாயத்திலே ஏழை என்பவர்கள் இருக்க முடியாது ஜக்காத்து விதியாவதற்கு காசு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது யார் கொடுக்க வேண்டும் யார் அதனை வாங்க வேண்டும் என்பதற்கு தெளிவான சட்டங்கள் அல்லாஹூ ரசூலாவுக்கு சொல்லிக்காட்டி இருக்கின்றார்கள் ஒரு மனிதர் பொருளுடையவராக இருந்தால் அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் முஸ்லிம் அல்லாதவருடைய பொருளில் இருந்து ஜக்காத் என்பது விதியாகாது முஸ்லீம் அல்லாதவர்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சட்டம் சொல்லும்போது அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதுக்கு காரணம் சில நேரங்களிலே சில இடங்களிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் உதாரணமாக ஒரு மனிதர் முஸ்லிம் ஆவதற்கு முன்னாலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் வேறொரு மார்க்கத்தில் அவர் இருக்கின்றார் அவர் வசதி படைத்தவராக இருக்கின்றார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார் ஏற்றுக்கொண்ட பின்னால் அவருக்கு வசதி எல்லாம் போய்விடுகின்றது ஜக்காக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் அவரிடத்தில் இல்லை ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னால் அல்லது ஒரு ஆண்டுக்கு முன்னால் அவர் வசதி பெற்றவராக இருக்கின்றார் இப்பொழுது அவரிடத்தில் வசதி இல்லை ஆனால் இப்பொழுதுதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் முஸ்லீமாகி இருக்கின்றார் இப்பொழுது இந்த முஸ்லீம் இவர் முன்னால் பொருளுடையவராக அவர் இருந்திருக்கின்றார் பல காலங்கள் அதற்காக அவர் ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற நியதி அவருக்கு கிடையாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவருக்கு அந்த ஜக்காத்துடைய விதி என்பது அவர் மீது ஏற்படுத்தப்படுகின்றது அதே போன்ற ஒரு மனிதர் முஸ்லிமாக இருந்து அவர் குருத்தாக மதம் மாறி விடுகின்றார் இப்பொழுதும் அவருடைய பொருளில் இருந்து என்பது வாஜிபாகாது கட்டாயமாக விதியாக அப்படி முஸ்லிமாக இருக்க வேண்டும் அவர் இரண்டாவதாக சுய புத்தி உள்ளவராக இருக்க வேண்டும் பருவ வயது உடையவராக இருக்க வேண்டும் பைத்தியக்காரர் ஒருவர் இருக்கின்றார் அவருக்கு நிறைய சொத்துகள் இருக்கின்றன அவருடைய பொருளில் இருந்தும் விதியாக நிறைய சொத்துகள் இருக்கின்றன அவருடைய பெயரிலேயே ஆனால் சுய இல்லாதவராக அவர் இருக்கின்றார் புத்தி சுவாதீனம் இல்லாதவராக இருக்கின்றார் இவருடைய பொருளில் இருந்தும் வாஜிபில்லை அதே சிறு குழந்தையாக இருக்கின்றார் பருவம் அடைவதற்கு முன்னதாக உள்ள வயதுடையவராக ஆனோ பெண்ணோ அவருக்கு பொருள் இருக்கின்றது அவரும் ஜகாத், அவருடைய பொருளிலிருந்து ஜகாத்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்பது கிடையாது அதே போன்று அடிமையாக இருக்கக்கூடாது அவர் சுதந்திரமான மனிதனாக இருக்க வேண்டும் அடிமை என்பது இப்பொழுது கிடையாது சல்லா அலிஸ்லாத்துடைய காலத்தில் அதற்கு பின்னால் கொஞ்சம் காலம் வரைக்கும் இருந்தார்கள் இப்பொழுது உலகத்திலே இஸ்லாத்திலே அடிமை என்று யாரை சொல்லப்படுகின்றதோ அந்த மனிதர் இப்பொழுது அடிமை என்ற முறையிலே கிடையாது பொதுவாக வேலைக்கு வச்சிருக்கிறவங்கெல்லாம் அடிமை என்பது இப்ப கொத்தடிமை அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் அடிமை என்பதில் சேராது அல்லது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து வைத்து தன்னுடைய வீட்டிலே வேலை வாங்கி கொண்டு அவரும் அடிமை என்பதல்ல முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் போர் நேரிட்டு அந்த போர்க்களத்திலே சிறை பிடிக்கப்பட்ட கைதிகள் மாற்று மதத்தார்கள் இருக்கின்றார்களே அந்த கைதிகள் தான் அடிமைகள் என்பதாக கருதப்படுவார்கள் மார்க்கத்திலே போர்க்களத்திலே சிறை பிடிக்கப்பட்ட எதிரிகள் அவர்களை ஆடு மாடுகளை போன்று மிருகங்களைப் போன்று கால்நடைகளைப் போன்று விற்ப விற்கவும் வாங்கவும் மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இஸ்லாம் வந்த பின்னாலும் அந்த நிலை பல காலம் இருந்தது ரசூல் லாய் சல்லாஹலே செல்லபவர்கள் இந்த அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக வேண்டி பல்வேறு திட்டங்களை அல்லாஹ் ரசூல் சொல்லி காட்டினார் அல்லாஹாம் குரானிலே சொல்லி காட்டுகின்றனர் ஒரு அடிமையை சுதந்திரமான சுதந்திரமான மனிதனாக ஆக்குவதற்காக வேண்டி பல சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன விதிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொலை செய்து விடுகின்றான் என்று சொன்னால் அவன் பழிக்கு பழி வாங்கப்பட வேண்டும் அல்லது அவன் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் என்ற சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றன ஒரு மனிதன் ஒரு வரலான நோன்வை வேண்டும் என்றே முறித்து விடுகின்றான் அவனுக்கு சில சட்டங்கள் அதில் அடிமையை உரிமை விடுவது என்பதும் வரும் ஒரு மனிதர் சத்தியம் செய்தார் சத்தியத்தை முறித்து விட்டார் அவர் அடிமையை உரிமை விட வேண்டும் என்பதாக சட்டம் இந்த சட்டங்களின் மூலமாகவெல்லாம் அடிமைகளை உரிமையாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹத்தாலாவும் ரசூலக்கு பல வழிகளை சொல்லி தந்திருக்கின்றார் தவிர அப்படிப்பட்ட அந்த அடிமைகளின் மீதும் அவர்களுக்கு சொத்து இருந்தால் தனியாக அவர்களுக்கும் ஜக்காத்து விதியாகாது சுதந்திர மனிதனாக இருக்க வேண்டும் பொருளுக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும் அடுத்த வண்ணத்தில் பொருள் கொடுத்து வைத்திருக்கின்றார் அல்லது பலருடைய பொருள் பங்கீடு செய்யப்பட வேண்டிய பலருடைய பொருள் ஒரு ஒரு இடத்தில் இருக்கின்றது அண்ணன் தம்பியுடைய பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு இடத்தில் இருக்கின்றது இது எல்லோருக்கும் பொதுவான பொருளாக இருக்கின்றது என்றாலும் அந்த பொருளில் இருந்து செக்காத்து வாஜிபாகாது இப்படி பல நிபந்தனைகள் அந்த ஜக்காத்து கொடுக்க யார் கடமைப்பட்டு இருக்கின்றாரோ அவருக்கு இருக்கின்றது பிறகு ஜக்காத்து என்பது அது குறிப்பிட்ட ஒரு அளவு தொகை அதற்கு இருக்க வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே செலாவணியாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தது தங்கமும் வெள்ளியும் ஆகவே தங்கத்தையும் வெள்ளியையும் வைத்து அளவு சொல்லுகின்றார்கள் சொல்லி சொல்லி அவர்கள் தங்கமாக இருந்தால் இருபது மிஸ்பால் என்ற அளவை நம்பி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதற்கு இந்த காலத்தினுடைய முறைப்படி கோலமாக்கல் கணக்கு போட்டு காலம் காலமாக அது அந்த காலத்திலே எந்த எடை இருக்கின்றதோ அளவு இருக்கின்றதோ அதை நிர்ணயம் செய்து சொல்லி இருக்கின்றார்கள் இப்பொழுதுள்ள அளவு படி எண்பத்தி கிராம் தங்கம் இருந்தால் அதிலிருந்து அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் வெறும் தங்கம் மட்டும் ஒருத்தட்ட இருக்குது காசு பணங்கள்லாம் இல்லை தங்கம் மட்டும் ஒருத்தட்ட இருக்குன்னா எவ்வளவு மினிமம் குறைந்த அளவு என்பது எத்தி ஏழரை கிராம் இருக்க வேண்டும் எண்பத்தி ஏழரை கிராம் இருந்தால் வாஜி அதற்கு கம்மியாக இருந்து குறைவாக இருந்தால் வாஜிவில் எவ்வளவு இருக்கின்றதோ அது முழுமைக்கும் சேர்த்து சக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் உதாரணமாக நூறு கிராம் ஒரு இடத்தில் தங்கம் இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் எண்பத்தி ஏழரை மீதிக்கு சக்காத்து கொடுப்பது அப்படிங்கிறது கிடையாது நூறு கிராமுக்கும் சக்காத்து கொடுக்கணும் நூறு கிராமுக்கு இரண்டரை கிராம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் நாற்பது லவன் ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் அதே போன்று வெள்ளியாக இருந்தால் ஜக்காத்துடைய சட்டங்கள் ரொம்ப பெருசு அது பூராத்தையும் சொல்ல முடியாது இப்ப ஆத்து ஜக்கா என்று அல்லாஹ் சொன்னதால சில விளக்கங்களை இங்கே சொல்லி தருகின்றோம் வெள்ளிக்கிற சூல்லாய் செல் அவர்கள் சொல்லுவது இரநூறு திருகங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் அதற்கு தற்காலத்தினுடைய அளவு படி கிராமுடைய கணக்கில் கிராம் பன்னிரண்ட கிராம் தங்கம்ம காசுக்குள்ளியை அளவாக வைத்து நிர்ணயம் செய்ய வேண்டும் ஏனென்றால் வெள்ளியை வச்சு நிர்ணயம் செய்யும் பொழுதுதான் தொகை உள்ளவர்கள் ஜக்காத்து கொடுக்கூடியவர்களாக மாற முடியும் தங்கத்தை அளவுகோலாக வைத்து ஜக்காத்தை நிர்ணயம் செய்தால் யாராவது ஒரு ஆள் தான் கொடுக்க முடியும் ஆயிரத்துல ஒரு ஆள் தான் ஜக்காத் வெள்ளியை நிர்ணயம் செய்யும் ஒரு ஆள் கொடுக்கலாம் கிராம் வெள்ளி அப்படின்னு வச்சிக்கிட்ட சொன்னா இப்ப ஒரு கிலோ வெள்ளி என்பது ஒரு ரூபாய் இருக்கு பன்னிரெண்டரை கிராமுக்கு சுமார் நாலாயிரத்து வரும் ஒரு உதாரணமா ஒரு தோராய மாகனம் வைத்துக் கொண்டால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாஜிப் பன்னிரெண்டரை கிராம் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அந்த காலத்திலே அந்த நேரத்தில் அன்றைய தினத்திலே மார்க்கெட் நிலவரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு பொருள் இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இப்பொழுது கிடைச்சிருக்கு அடுத்த வருஷம் ரஜவு மாதம் இதே பொறையில புற கணக்கு தான் சந்திர கணக்கு தானே தவிர சூரிய கணக்கு கிடையாது இதுல சூரிய கணக்கு என்பது தொழுகைக்கு மட்டும்தான் சந்திர கணக்கு ஜக்காத்து ஹஜ்ஜு இதுக்கெல்லாம் சந்திர கணக்குகள் சந்திர காலத்தினுடைய கணக்குகள் போடப்பட வேண்டும் இதே மாதத்திலே இதே பிற என்று அடுத்த ஆண்டு என்னிடத்துல இந்த ஐயாயிரம் ரூபாய் அப்படி இருந்துச்சு அல்லது அதுக்கு மேல இருந்துச்சு இடையில போயிருது வருது அதை பத்தி பிரச்சனை இல்லை அடுத்த ஆண்டு பிற இதே நாளில் பார்க்கும் போது அந்த ரூபாய் இருக்கணும் அல்லது அதை விட இருக்கு அதாவது ஜக்காத்துடைய அந்த மினிமம் அளவு இருக்கு ஏழாயிரூவாயிருக்கு பத்தாயிரம் அடுத்த வருஷம் இதே ராஜம் மாதத்துல அப்ப ஜக்காத் அப்படியே பொருளுக்கு வாஜிபா என்று கேட்டால் அதுல சில விதிவிலக்குகள் இருக்கின்றன அன்னைக்கு கொஞ்சம் கடன் இருக்குது பெரு நாளைக்கு தேவை இருக்குது அல்லது வேறு ஏதாவது முக்கியமான செலவுகள் இருக்கின்றன இது எல்லாம் போக மீதி இருக்கணும் அந்த தொகை ஐயாயிரம் ரூபாய் இருக்குது அடுத்த வருஷம் இதே நாளில் ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அளவு தொகை இருக்குது அதுக்கு பேர் நிசாப் அப்படின்னு அருமையில சொல்லப்படும் நிசாப் அந்த நிசாபுடைய தொகை என்கிட்ட இருக்குது ஆனா நான் ஒரு ஆளுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கடன் கொடுக்கணும் அன்னைக்கு வீட்டு செலவுக்கு விருந்தாளிகள் வந்துட்டாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைப்படுது அல்லது வேறு ஏதேன்னு ஒரு செலவுக்காக வேண்டி மருத்துவ செலவுக்கோ மற்ற செலவுகளுக்கோ கொஞ்சம் காசு தேவைப்படுது இந்த காசுகள்லாம் அதிலிருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மூவாயிரம் ரூபாய்தான் தேரும் அப்படின்னு வச்சுக்கல இப்ப ஜக்காத்து வாஜிபு இல்லை ஏன்னா இருக்கக்கூடிய தொகை ஜக்காத்துடைய தொகை இல்லை அந்த நிசாப் இல்லை என்று அளவு தொகை என்னிடம் இப்படி எல்லா தேவைகளும் போக ஒரு ஆண்டு உருண்டோடிய பின்னால் தான் ஜக்காத்து வாஜிபு என்பது அவர் ஏற்படும் பல சட்டங்கள் பொதுவாக ஜக்காத்து என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மட்டும் காக்காது உடம்புலாம் காக்கும் தலை காக்குறது அப்படின்னா உயிரை காக்கணும் அர்த்தம் தான் அது மனிதன் தன்னுடைய தலையை மட்டுமல்ல மற்றவர்களுடைய தலையை கூட மற்றவர்களுடைய உயிரை கூட காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான தன்மையை தான தர்மங்களுக்கு அல்லாஹத்தால அமைத்து வைத்திருக்கின்றார் ஏன்னா மற்ற மனிதர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு பாருங்க அது இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்கு அசல் காரணமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது அதனால தான் சொல்லலா சொல்ல சொன்னாங்க முன்னால சொல்லப்பட்டிருக்காசி மையம் நாசி மக்களில் சிறந்தவர் மக்களுக்கு பலன் தந்து வாழக்கூடியவர் அப்படின்னு சொன்னாங்க பிறருக்கு பலன் தருகின்றார்களோ அவர் மனிதர்களிலேயே சிறந்தவர் என்னால மற்றவருக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்குது ஒரு ஃபாயுதா கிடைக்குது அப்படின்னு சொன்னா அவருடைய மனம் மகிழ்ச்சி அடையுது அவர் தனியா கையை தூக்கிட்டு பள்ளியாசலுக்கு போய் துவா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒருத்தருக்கு பத்து ரூபா கொடுக்குறேன் நான் அந்த பத்து ரூபா அவருடைய முக்கியமான தேவைக்கு நல்ல வேலை அஜித்து காசு கொடுத்தாரு இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சிங்க அதுதான் துவா இவர் தனியா எனக்கு துவா செய்ங்கன்னு சொல்ல வேண்டியது இல்லை அவர் துவா செய்ய வேண்டியதும் இல்லை இவர் கொடுக்கறது அவர் மனம் மகிழ்ச்சி அடையுது பாருங்க அதுதான் துவா அப்படி மகிழ்ச்சி அடையக்கூடிய அடுத்தவர் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வேலையை மனிதர்களிலேயே அடுத்தவருக்கு மகிழ்ச்சியை வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தரக்கூடியது அதனால அது சிறந்த தன்மை உடையதாக ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் குறிப்பிடுகின்றார் ஒரு மனிதன் தன்னுடைய ஜக்காத்துடைய பொருள் தன்னுடைய பொருளிலிருந்து ஜக்காத்துடைய பொருளை நீக்கிவிட்டால் அது இந்த மனிதனுக்கு பெரிய பாதுகாப்பு பொருள் நம்ம நினைக்கிறோம் சொல்லுத்து கொடுக்கிறதுனால பொருள்தீசு ஜக்காத்து கொடுப்பதின் மூலமாக அதாவது இன்னொரு தர்மங்கள் செய்வதன் மூலமாக பொருள் குறைந்து விடுவதே கிடையாது அப்படிங்கிறார் அதை சத்தியமிட்டு சொல்லுகின்றேன் என்பதாக நபி அவர்கள் சொல்லுகின்றனர் சத்தியமிட்டு நான் சொல்லுகின்றேன் தர்மங்கள் செய்வதன் மூலமாக பொருள் குறைந்து விடுவதே கிடையாது ஏன்னு தர்மம் செய்வதன் மூலமாக இந்த மனிதனுக்கு அல்லாஹத்தால அதிகமான பொருளாதார பெருக்கத்தை வருவாயை உனக்கு வைக்கின்றான் உலக ரீதியிலே அல்லது அப்படியே இல்லாவிட்டாலும் கூட மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலே இந்த மனிதனுக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை தன்மையை அல்லா தால தந்து விடுகின்ற நிலை அங்கே சொர்க்கத்தினுடைய குறைந்து விடுவதே கிடையாது என்பதாக சொல்லுகின்றார் ஜகாத் என்றாலே அந்த அர்த்தம் ஜகாத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஜகாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள் ஒன்று பரிசுத்த வளருதல் அப்படிங்கிற அர்த்தம் ஜகாத் அப்படிங்கிறதுக்கு வளர்ச்சி அடைதல் ஒரு சேர்த்து வைத்துக் கொண்டிருப்பார்கள் சொல்லுகின்றார்கள் ஜத்துடைய பொருளிலே கலந்து விடுகின்றதோ அந்த பொருள் ஜக்காத்துடைய பொருளை அழிக்காமல் விட்டு விடுவதில்லை அழிக்காமல் இருக்கிறது எல்லாத்தையும் குறிப்பிடுகின்ற பொருளை நீக்கிவிடுவது இவருடைய பொருள் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் அது அதனால அப்படின்னு வைக்கப்பட்டது அல்லது ஜக்காத்னா பரிசுத்தாயிருக்கிறது இந்த ஜகாத்துடைய பொருள் இருக்கின்றது அது அந்த பொருள் உடையவருக்கு அது ஒருவிதமான நஜீஸ் கண்களுக்கு தெரியாத மானசீகமான ஒரு நஜீஸ் இருக்கும் பொழுது இவருடைய பொருளையும் சேர்த்து ஒரு லட்சம் இருக்குது சேர்ந்து நஜீஸ் ஆயிடும் என்று பெயரிடப்பட்டது என்பதாக குறிப்பிடுகின்றனர் மனிதர் இருக்கின்றாரே குறைந்த அளவு சொன்னே போள்ளியை வைத்து நிர்ணயம் செய்ய வேண்டும் அறுநூத்தி பன்னிரெண்டிலே கிராமுடைய அளவு என்ன தொகையாகின்றதோ அந்த காலத்திலே என்ன தொகை இருக்கின்றதோ அந்த தொகையை கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் அது நிர்ணயமாக முடிவாக தீர்க்கமாக இவ்வளவுதான் என்று எந்த காலத்திலும் வரையறுக்க முடியாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பன்னிரெண்டு கிராமுடைய பாருங்கிறது தோலா வெள்ளி என்பது ஒரு ரூபாய் இருந்துச்சாப்போம் எனக்கு தெரியும் ஒரு தோலா வெள்ளி ஒரு ரூபாய்தான் நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல ரூபாய்தான் ஜக்காத் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு நியதி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கூடிச்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்திருக்குது இப்ப இன்னும் ஒரு கிலோ பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு போனா அதை விட கொஞ்சம் கூடுதலாக வரும் ஆக வெள்ளியை நிர்ணயமாக ஆதாரமாக வைத்து இப்ப எல்லா எல்லா நாட்டுக்கும் இதே சட்டம் தான் உள்ள எல்லா நாடுகளும் வெள்ளியை வைத்து அறுநூத்தி பன்னிரண்டரை கிராம் எவ்வளவு தொகை செலாவடி பணம் அந்த அளவுக்கு இருந்தால் இப்படி பொருள் இருந்தால் அவர் கொடுக்க வேண்டும் என்பது அதுக்கு பல வேறு பல சில சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன அது அந்தந்த நேரத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் சொல்லிட்டு இருக்க முடியாது பிறகு அல்லாஹால சொல்லுகின்றான் என்ற ஆயத்தினுடைய தொடரிலே ஒரு எட்டு பேரை அல்லாஹால சொல்லுகின்றார் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கடனாளிகள் ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டியுள்ள ஆமில்கள் வேலைக்காரர்கள் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாகவே அந்த ஜக்காத்துடைய பொருள்களை வசூலிக்க வேண்டும் அதுக்காக வேண்டி நியமிக்கப்படுவார் அவருக்கு பேர் ஆமில் அப்படின்னு சொல்றது வேலைக்காரர் ஜக்காத்த வசூலிக்க கூடியவர் அவர் ஒரு வீட்டுக்கு போவார் உங்க வீட்டுல என்னென்ன சொத்துகள் இருக்கின்றன இப்ப அரசாங்கம் கணக்கு கேட்கறது இல்லையா எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு எல்லாம் கணக்கு கொடுக்கணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கறது யார் யாரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்களா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் கேட்டுக்கிறாங்க இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா ஒவ்வொரு வீட்டுல கணக்கு சொல்லியாங்க உங்கள்ட்ட எவ்வளவு சொத்து இருக்குது எத்தனை கால்நடைகள் இருக்குன எவ்வளவு நிலம் இருக்குது அப்படின்னா கணக்கெடுத்து அரசாங்கத்துல அந்த பதிவு எடுக்கும் இப்போ ஒவ்வொரு வருஷம் முடிஞ்ச உடனே அந்த ஆவில் அந்த வேலை செய்யக்கூடிய சக்காத்த வசூலிக்க கூடியவர் அந்த வீட்டுக்கு போய் உங்க கணக்கு படிக்க இவ்வளவு ஜக்காத்தாக சக்காத்து கொடுங்கன்னு அவர் வாங்கிட்டு வந்து அரசாங்கத்துல அந்த பொது நிதிகளை வைத்துமால சேர்த்துடுவாரு அரசாங்கம் யாருக்கு அல்லாஹத்தாலா சட்டம் எட்டு கூட்டத்தார்களை அவர்களை பார்த்து அவர்களுக்கு அரசாங்கமாக இருந்தார் அதே மாதிரி ஒரு எட்டு கூட்டத்தாரை அல்லாஹால சொல்லி அந்த எட்டு கூட்டத்தாருக்கும் குறிப்பிடுகின்றார் கடன் பட்டவர்கள் அல்லாவுடைய பாதையிலே இருக்கக்கூடியவர்கள் வழிபோக்கர்கள் இவர்களுக்கெல்லாம் சக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் அதாவது என்பவர் ஒருவர் மூன்று புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நாலு அடிமைகளை உரிமை விடுவதற்காக வேண்டி அப்படிங்கிற வார்த்தையின் மூலமாக அஞ்சு வல்காரி மீன கடனாளிகள் கடன்பட்டவர்கள் ஆறு வபி சபீது இல்லா அல்லாஹுடைய பாதையிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களா அதாவது முஜாஹிதீன்கள் அல்லாஹைய பாதையிலே போர் செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லது அந்த பாதையிலே இருக்கக்கூடியவர்கள் என்பது என்பதிலே மார்க்கத்தினுடைய எளிமை புரான் ஹதீசுடைய எளிமை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இவர்கள்லாம் அதுக்குள்ள வருவாங்க ஆனா அவங்க ஏழைகளா இருக்கணும் ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியானவர்களா இருக்கும் இந்த மிஸ்கின் சத்தையில் சொன்ன பாருங்க இவங்க இந்த மினிமம் தொகை இருக்கு பாருங்க குறைந்த அளவு ஜக்காத்துடைய தொகை நிஷா சொன்னமே அதை விட குறைவாங்க பொருளுடையவராயிருக்கணும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தட்ட பொருள் இருந்துச்சு அவரை மிஸ்கின்னு சொல்லக்கூடாது அதனால யாருக்கு ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது தெரிந்து கொடுக்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா சில பேரு ஜக்காத்து வாங்கிட்டே இருப்பாங்க கொடுக்குற பழக்கம்லாம் கிடையாது அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க வாங்கறதுதான் பழக்கமே தவிர கொடுக்கிற பழக்கம்லாம் கிடையாது ஆலின்சாதினா இந்த ஆலின்சா மோதினாரு தான் ஜக்காத்து வாங்குறவங்க தகுதியானவங்க அப்படின்னு வச்சிருப்பாங்க அந்த ஆலின்சா ஒரு லட்சம் ரூபாய் வச்சிருப்பாரு எங்களுக்கு தெரியாது ஐயாயிரம் ரூபாய் குறைஞ்சாலும் ஐயாயிரம் சொன்னோம் ஐயாயிரம் ரூபாய் அதிகம் தான் நாலாயிரம் லட்சம் வரும் மினிமம் குறைந்த அளவு தொகை நிசாபு என்பது அது பெரும்பாலான ஆலிம்களிடத்துல மசிலிங்களிடத்திலே இருக்கலாம் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர்கிட்ட போய் கேட்கறது உங்கள்கிட்ட ஜக்காத்துடைய பொருள் இருக்கா இல்லையா எவ்வளவு இருக்குது ஜக்காத்து உங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்லாம் கேட்டால் அவர் சொல்ல மாட்டார் எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிவிடுறாரு அதனால அவர் எப்படி தெரிய முடியுமோ அந்த வகையில் தெரிஞ்சுக்கணும் அது தெரியறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு அந்த அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடியவர் அதனால தான் ஒரு மகல்லாவில் இருக்கக்கூடியவர் அந்த மஹல்லாவில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் அடுத்த மஹல்லாவை கொடுக்கறதை விட முதல் தன்னுடைய மகல்லாவில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய மஹல்லாவை விட தன்னுடைய உறவினர்களுக்கு முதல் முற்படுத்தணும் முதன்மையாக கொடுக்கணும் ஏன்னு கேட்டா அந்த உறவினர்கள் தான் இவருக்கு நல்லா தெரியும் ஒரு சக்காத்து வாங்குவதற்கு தகுதியானவர் தகுதி இல்லாதவர் அப்படின்னு தெரியும் உறவினர்களுக்கு அடுத்ததாக எடுத்துக்கொண்டால் மஹல்லாக்காரர்கள் இவர்கள்ல யார் ஜக்காத்து வாங்குவதற்கு கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு அப்பத்தான் தெரியும் அடுத்த மஹல்லாவில் உள்ளவங்களை பத்தி தெரியாது நமக்கு பெரும்பாலும் அதனால அது மாதிரி பார்த்து கொடுக்க வேண்டும் இருக்கூடியவர்கள் அப்படிங்கறது கல்வியை மார்க்க கல்வியை கற்றும் கொள்ளக்கூடியவர்கள் கற்று கொடுக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இவர்களும் கூட ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியான பொருள் குறைவானவர்களாக அவர்கள் இருக்க அல்லது பொருளாதாரம் இல்லாதவர்களாக இருக்க அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அதே வழி போக்கர்கள் ஒரு ஊர்ல இருந்து பொம்பாயிலிருந்து இங்க வந்துட்டாரு திருநெல்வேலியிலிருந்து இங்க வந்திருக்காரு ஒருத்தர் அவர்கிட்ட அந்த நேரத்தில் பொருள் இல்லை இங்கே வந்தாரு ஏதாவது காணா போச்சு பொருள் சரியா போச்சு பத்தலை அப்படின்னு வந்து கேட்கறாரு பள்ளியெல்லாம் வந்து கேட்கறாங்களே அவங்கள உண்மையிலேயே இருக்கணும் ரொம்ப பேர் வந்து அப்படி கேக்கிறாங்கல்ல இங்கே வந்து அங்கே வச்சேன் பேங்க வச்சேன் மருந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டான் தூக்கிட்டு போயிட்டான் ஸ்டேஷன்ல இருந்தே அதுல பஸ்ஸில் வந்தேன் அப்படின்லாம் காரணம் சொல்லிட்டு வர வரக்கூடியவங்க பல பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஆய்வு செய்து அவங்க சரிதானா அப்படின்னு தேர்ந்தெடுத்துக்கணும் முதல் சரி அப்படி ஒருத்தர் வழிபோக்கு வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு அவருக்கு பொருள் எந்த இடத்துல தீந்து போச்சு ஊருக்கு போய் சேரணும் அல்லது அவருடைய தேவைகள் நிறைவேறணும் ஊர்ல அவர் பெரிய பணக்காரர் தான் அவர் ஜகாத்து கொடுக்கிறவரு தான் அவரு ஊர்ல அவர் பெரிய பணக்காரர் இங்க வந்த இடத்துல காசு இல்ல அவர்கிட்ட அப்படின்னு சொன்னா அவருக்கு ஜகாத்து கொடுக்கணும் அவரு தான் இபுலுங்கிறவர் வழிபோக்கு அப்டின்னு சொல்லப்படும் இப்படி எட்டு கூட்டத்தாரே அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் இதுல ரெண்டு கூட்டத்தார இப்பொழுது கிடையாது ஒருத்தர் அடிமை அடிமை அறவே கிடையாது இப்ப நான் முதலே சொன்னேன் இஸ்லாத்தில அடிமை என்று யாருக்கு சொல்லுகின்றோமோ அந்த அடிமை இப்ப கிடையாது அந்த அடிமைகளிலும் கூட யாருக்கு கொடுக்க எந்த அடிமை கொடுக்க வேண்டும் என்ற விளக்கம் இருக்கின்றது இந்த அல்லப்பத்துலோபு புதிதாக இஸ்லாத்தை தழுவியர்கள் சில காலங்கள்ல இருக்கு சில காலங்கள்ல இருக்காது சில காலத்துல இருக்கு சில காலத்துல இருக்காது அது ஆரம்ப கட்டத்துல ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லாம் அவருடைய காலத்துல இஸ்லா இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து முஸ்லிம்கள் மற்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்து சேர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பொருளை கொடுத்தாதான் நிலைத்திருக்க வரலாற்றில் ஏராளமாக அந்த மாதிரி விஷயங்கள் வருது ஒருத்தர் வந்து சொன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனா ரொம்ப வறுமையில இருக்கிறாங்க ஏதாவது பொருள் கொடுத்து உதவி செஞ்சாத்தான் இப்ப இஸ்லாத்துல இருப்பாங்க பொருள்ல இஸ்லாத்த விட்டு போயிடுவாங்க ஏதாச்சும் பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே சலேசலாம் ஒரு யூதர் இடத்துல கடனாக வாங்கி ஏராளமான பொருளை கொடுத்தாங்க கடன் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் பைத்தர்மால் பொருள் வந்துச்சு பிறகு அவருக்கு கடனை கொடுத்துட்டாங்க என்பது வரல ஜுன் சாயனா என்ற ஒரு யூதர் இடத்துல கடனாக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 சிரிய எழுத்தில் இரண்டு என்பதாக இருப்பதை பார்த்து கொள்ளவும் இப்படியெல்லாம் அந்த அடிமைகளை இஸ்லாத்திலே தங்க வைப்பதற்காக மற்றவர்களை இஸ்லாத்திலே தங்க வைப்பதற்காக காபிரா இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை இஸ்லாத்திலே நிலை பெறச் செய்வதற்காக வேண்டி ஜக்காத்துடைய பொருளை கொடுப்பது அப்படிலாம் இருந்துச்சு ஆனா இப்ப அந்த மாதிரி அன்பு கொள்ளப்பட்டவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு இதயங்கள் அன்பு கொள்ளப்பட்டவர்கள் அதாவது புதிதாக இஸ்லாத்திற்கு வந்து இஸ்லாத்தின் மீது ஒரு பற்றுதல் பாசம் உடையவர்களாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதுல நிலைத்திருப்பதற்காக விட பொருளை கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த ரெண்டு கூட்டம் இப்ப கிடையாது மீதி உள்ள ஆறு கூட்டங்கள் இருக்கின்றன அந்த ரெண்டு கூட்டம் சில சமயங்கள்ல இருப்பாங்க சில சமயங்கள் இல்லாம இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு காலம் வந்தால் அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தாரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது சட்டம் இந்த செல்லாது இவர்கள் அல்லாதவர்களுக்கு சகாத்து கொடுத்தால் செல்லாது இந்த எட்டு கூட்டத்தார்களிலே நம்முடைய உறவினர்களிலே யார் மிஸ்டிங்களாக ஏழைகளாக வறுமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் உறவினர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுல ரெண்டு விதமான உறவினர்கள் இருக்கிறாங்க ஜக்காத்து வாங்க தகுதியார உறவினர்கள் தகுதி இல்லாத உறவினர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க உதாரணமாக நம்முடைய மக்கள் ஆண் மக்கள் பெண் மக்கள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அதே மாதிரி பேரன் பேத்தி தாய் தந்தை பாட்டன் பாட்டி கணவன் மனைவி இவர்கள் எல்லாம் ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதி இல்லாதவர்கள் நம்ம அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது இப்போ நான் வந்து இப்போ நிறைய பொருள் உடையவனா இருக்கிறேன் என்னுடைய மனைவி பொருளாதாரம் இல்லாதவளாக இருக்க ஏழையா இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய பொருளை மனைவிக்கே கொடுத்துக்கலாமா ஜக்காத்துடைய பொருளை ஒரு லட்ச ரூபாய் இருக்குது ரெண்டாயிரத்து ரூபாய் இருந்தா நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்புறம் அந்த குடு அப்படின்னு வாங்கிக்கிறது அப்போ எங்கே இருக்கும் அந்த பொருள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அதே மாதிரி மகன் மகள் பேரன் பேத்தி இவர்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னு சொன்னால் அது அங்கேயே சுத்திக்கிட்டு வெளியே போகாது ஜக்காத்துடைய நோக்க அந்த பொருள் வெளி வெளியே அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடியதா இருக்கு இது இவரே பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடு அது மாதிரி செய்யக்கூடாது அதுல தந்திரமும் செய்யக்கூடாது அது அல்லாஹாலாவுக்கு தெரியும் தந்திரம் செஞ்சான் அப்படின்னு சொன்னா உதாரணமாக சில பேரு சொல்லுவாங்க இப்போ முதல்ல சொன்ன ஒரு சட்டம் பொருள் இந்த நேரத்தில் ஒரு லட்சம் ரூபாய் இப்ப எனக்கு வந்திருக்குது ரஜப் மாதம் ஆயிரத்தி நானூத்தி பதினாறு இன்னைக்கு வந்திருக்குன்னு வச்சுங்க அடுத்ததான் அடுத்த ரசி இதே பொருள் ஒரு லட்ச ரூபாய் வந்துருச்சு கழிச்ச உடனே என்ன பண்றது அவள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கு அவள்கிட்ட கொடுத்துட்டா இப்ப என்ற பணம் கிடையாது அதனால அடுத்த வருஷம் வரும் பொழுது என்ற பொருள் கிடையாது ஏன்னு கேட்டா ஜக்காத்துடைய பொருள் நான் அடுத்தவங்களுக்கு இருந்த பொருள் என்னுடைய மனைவி தெப் பொருள் இருக்குது அவர் என்ன பண்றா ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் செஞ்சாங்க சில மனிதர்கள் அப்படி செய்யறதும் வரலாறும் நடந்தும் இந்த மாதிரி எந்த விதமான தந்திரம் ஜக்காத்து கொடுப்பதற்கு வழிகளை கையாள கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால இந்த தாய் தந்தை இவர்களுக்கெல்லாம் ஜக்காத்துடைய பொருளை கொடுக்கக்கூடாது கணவன் மனைவி கணவன் மனைவிக்கு கொடுப்பது மனைவி கணவனுக்கு கொடுக்கறது இதெல்லாம் செல்லுபடியாக இது அல்லாத சகோதரன் சகோதரிகள் மாமா மாமி அந்த மாதிரி உறவினர்களுக்காக பாருங்க இவர்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் மாமியார் மாமனார் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் மனைவிக்கு கொடுக்க கூடாது மனைவி உடைய தந்தைகளை பெற்றோருக்கு கொடுக்கலாம் மனைவி கணவனுக்கு கொடுக்க கணவனுடைய பெற்றோருக்கு மாமனார் மாமியாருக்கு கொடுக்கலாம் ஜக்காத்துடைய பொருளை இப்படி யாருக்கு கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க கூடாது உறவினர்கள் அப்படிங்கிற ரெண்டு இந்த கொடுக்கப்பட வேண்டியவர்களிலும் கூட ஜக்காத்தோர் மிஸ்கியங்களுக்கு ஏழைகளுக்கு அவர்கள் யார் அல்லாஹுவை ரொம்ப பயந்தவர்களாக பக்திமான்களாக இருக்கின்றார்களோ முத்தீன்களாக அவர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் இவன் அரேஹி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆறு பேரை சுட்டிக்காட்டுகின்றார்கள் உறவினர்களிலும் கூட அல்லது கொடுக்கப்பட தகுதி உள்ளவர்களிலும் கூட ஒரு ஆறு பேரை நீங்கள் குறிப்பாக தேர்ந்தெடுத்துக் வேண்டும் என்பதாக முதலாவதாக முத்திகள் அல்லாவை பயந்து வாழக்கூடிய தக்குவா உள்ள மனிதர்கள் பயபக்தி உள்ள மனிதர்கள் இரண்டாவது அகுல மார்க்க கல்வி உடையவர்கள் அவர்கள் ஏழையா இருக்கணும் தகுதியா இருக்கணும் மார்க்க கல்வி உடையவர்கள் ஆலயம்கள் அதாவது முதல்ல சொன்ன ஆலயம்கள் கற்றுக் கொடுப்பவர்கள் கற்றுக் கொள்பவர்கள் அப்படின்னு சொல்லி மூன்றாவதாக மார்க்கத்திலே உண்மையாக இருந்து தியாகம் செய்யக்கூடியவர்கள் தானும் அமல் செய்து பிறருக்கும் சொல்லி தியாகம் செய்து வாழக்கூடிய உண்மையாளர்கள் சாதித்தின்கள் என்பதாக நாலாவது மறைத்து வாழக்கூடிய மனிதர்கள் சில பேர் இருக்கிறாங்க நம்முடைய உறவினர்கள் இருப்பாங்க யார்கிட்டையும் கேட்கவே மாட்டாங்க நல்லா வாழ்ந்து இருப்பாங்க நல்ல குடும்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள் குலம் கோத்திரம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அடுத்த வருடத்துல வாயை திறந்து கேட்கறது அவங்களுக்கு கூச்சமாயிருக்கும் பசியா பட்டினியாக அப்படியே கிடப்பாங்க உள்ள எந்த விதமான வாழ்க்கையுடைய ஒரு நிம்மதியான சூழ்நிலை இன்பமான நிலை அவர்களுக்கு இருக்காது அதனால அப்படிப்பட்ட தன்னுடைய தேவையை மறைத்து வாழக்கூடிய மனிதர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவங்க தான் உண்மையே ஏழை என்பவர்கள் சொல்லலாலை சொல்லவர்கள் சொன்னாங்க ஒரு கவலம் இரண்டு கவலம் உணவுக்காக வேண்டி ஒவ்வொரு வீட்டு வாசலாக ஏறக்கூடியவர் ஏழை அல்ல ஒரு பேரித்தம்பழம் இரண்டு பேரித்தம்பழங்களுக்காக வேண்டி வீடு வாசல்களிலே ஏழுகின்றார்களே அவர்கள் ஏழைகள் அல்ல ஏழை என்பவர் தன்னுடைய தேவையை மறைத்து வாழுகின்றாரே அவர்தான் என்பதாக சுல்லா அலிஸ் சொன்னார் அப்படி பல பேர் இருப்பாங்க நம்மளுடைய உறவினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க மற்றவர்களாக நம்மகிட்ட வந்து கேட்பாங்க உறவினர்கள் கேட்க மாட்டாங்க அவர்கள் யார் என்பதை தேடி கண்டுபிடித்து ஆய்வு செய்து கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார்கள் அவங்களை ஆய்வு செய்து ஓர் மகல்லாவில் நம்ம இந்த மகளாவில் இருக்க இந்த மகளாவில் யார் யார் முஸ்லிம்கள் ஏழை இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடாக கணக்கெடுக்க வேண்டும் மறைமுகமாக அதை செய்ய வேண்டும் இமாம் அபூஹனி அஹமித்துள்ளாஹியவர்கள் அப்படி செய்து கொண்டிருந்தார்கள் என்பதாக வரலாற்றில் சொல்லுவோம் ஏராளமான இமாம்கள் சகாபாக்கள் பெரியார்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இமாம் அபூஹனி அஹமி ஜவுளி வியாபாரியாக இருந்தாங்க ஜவுளி கடை வச்சிருந்தாங்க நல்ல பெரும் பணக்காரராக இருந்தார்கள் இமாம் அபு ஹனிபத்துள்ள அந்த பகதாதுடைய நகரத்துல அதாவது அவர்கள் இருந்தார்கள் கூஃபாவுடைய அந்த நகரத்திலே எத்தனை வீடுகள் இருக்கின்றன ஒவ்வொரு வீட்டிலும் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் அவர்களிலே ஏழைகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் எந்தெந்த வீடுகளிலே ஏழைகள் இருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு பட்டியலே பச்சை சோப்புலேயே வச்சிருப்பாங்களா எப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க பேர் பேரெல்லாம் ஒரு ஏழை வீடு ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியானவர்களுடைய வீடு இருந்தால் அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற குறிப்பையும் வச்சிருப்பாங்க ஆண்கள் பெண்கள் மட்டுமல்ல அவர்களுடைய ஜுப்பாவுடைய அளவு கூட எடுத்து வச்சிருப்பாங்களா மறைமுகமாக இந்த போடுறாங்களோ அந்த மாதிரி ஜுப்பாபா அவர் நெட்டையா குட்டையா அப்படிங்கிறத சிறு குழந்தைகள் இருக்காங்க ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் கணக்கு எடுத்து ரமதான் மாசம் வந்த உடனேயே அத்தனை பேருக்கும் துணிகள் மட்டுமல்ல துணிகளையாக துணிகளாக அல்ல சட்டையாகவே தைத்து அதை அவர்கள் எப்படி உபயோகப்படுத்துவார்களோ அப்படியே அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க வீட்டில் இருக்கிறாங்க பெயர் பட்டியலும் அவருடைய தேவையை மறைத்து வாழக்கூடியவர்கள் அதே போன்று குடும்ப நிறைய குழந்தை குட்டிகள்லாம் இருக்கு ரொம்ப பெரிய குடும்பமா இருக்கு அவங்களுக்கு அவருக்கு வருமானம் சம்பாதிக்கிறாரு இருந்தாலும் அவருடைய குடும்பத்துக்கு அந்த சம்பாத்தியம் போதாது அப்படின்னு நல்லா தெரியுது நமக்கு அவர்களுக்கு எல்லாம் முதல்ல தேடி பிடிச்சி அவர்களை அதே மாதிரியா சொந்தக்காரர்கள் உறவினர்கள் உறவினர்கள் யார் ஏழைகள் நெருங்கிய உறவினர்கள் யார் தூரத்து உறவினர்கள் யார் என்பதையெல்லாம் கணக்கு போட்டு அவர்களுக்கு கொடுக்க இதுல குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டியது தக்குவா உள்ளவர்கள் பக்திமான்கள் தீன்தாரிகளாக அவர்கள் இருக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் நம்ம நம்ம அடுத்தவர்களுக்கு தான தர்மங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் அல்லது உணவு கொடுப்பதாக இருந்தாலும் அவர்களுடைய உணவை நாம் சாப்பிடுவதாக இருந்தாலும் கூட தீன்தாரிகளாக பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று செல்வாலுமன் சொல்றாங்க ஒரு முத்தையான மனிதனுடைய உணவை தவிர வேறு யாருடைய உணவையும் நீ சாப்பிட வேண்டும் நீ போய் சாப்பிடறதா இருந்தாங்கூட அவர் ஒரு முத்தக்கையான மனிதரா அப்படின்னு பாரு சாப்பாடுகளை கொடுக்கிற இடத்துக்கெல்லாம் போயிடக்கூடாது விருந்துக்க சொன்னாங்கன்னு உடனே போயிடக்கூடாது அவர் முத்தத்தையான மனிதரான் ஹலாலான பொருளான்னு ஹராம் கலந்துருந்தா போகவே கூடாது முன்னாலே சொல்லிருக்கிறார் ஹராமான பொருள் உடையவராக அவர் இருக்கின்றார் சம்பாத்தியம் உடையவராக ஒரு இருக்கின்றார் அவர் பெரிய ஜோக்கான விருந்த விருந்து பிரியாணி போடுறார் அப்படின்னு வச்சீங்க அங்க போகாமல் இருக்கிறது வாஜிபு அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது வாஜிபு தாவத்தை ஏற்றுக்கொள்வது வாஜிபு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது வாஜிபு ரெண்டு வகையும் இருக்குது அவர் நல்ல மூமீனாக இருந்தார் ஹலாலாக சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கின்றார் அவர் விருந்து கொடுக்கின்றார் அவருடைய தாவத்தை ஏற்றுக்கொள்வது அது தாவத்திலையும் கூட புகாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் எது வலியுமா விருந்து என்று சொல்லப்படுகின்றது அந்த தாவத்தை ஏற்றுக்கொண்டதா வாஜிபு மற்றதெல்லாம் முஸ்தகப்பான காரியம் மற்ற தாவத்துக்கு கொடுக்குறாங்க வீடு கிரக பிரவேசம் புது வீடு புது மனை புகு விழா அப்படின்னு சொல்லி போடுறாங்க சாப்பாடு அது காது குத்துறது மூக்கு குத்துறது சுண்ணத்து கல்யாணம் பண்றது அப்படி அப்படின்னு எல்லாத்துக்கும் விருந்து போடுறாங்க போலாது எந்த மாதிரி விருந்துகளையெல்லாம் ஏற்றுக்கொள்வது ஒன்று கட்டாயம் கிடையாது அவர் விருந்து கூப்பிடுறாரு முடியாதுன்னு சொல்லலாம் அல்லது அவர் மனசு மோக வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே வர்றேன் அப்படின்னு சொல்லிப்பட்டு போகாம இருந்துக்கலாம் ஆனா ஒரே ஒரு விருந்து இருக்கு அது கட்டாயமா போகணும் அதுதான் வலியுமாவுடைய விருந்து ஏழைகளாக கூப்பிடுறதே கிடையாது வலிமா உருந்து வச்சதே காரணம் ஏழை சாப்பிடணும் அவர்கள் சொல்லுகின்ற விருந்துகளில் கெட்டது வலிமாவுடைய விருது ஒரு வலிமா விருது எந்த வலிமா தெரியுமா பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் விட்டுவிடப்படுகின்றார்கள் அந்த வலிமா ரொம்ப கெட்ட வலிமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த வலிமாவுக்கு போகவே கூட ஹலால்தான் இருக்குது ஆனா கூப்பிடக்கூடிய வை அந்த விருந்து செய்யக்கூடிய முறை சரியில்லை அதனால் வலிமாவுடைய விருந்து சாப்பிடுவதற்கு தகுதி பெற்றவர்கள் ஏழைகள் முதல்ல முதலிடம் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்புறம் தான் பணக்காரர்களுக்கு எல்லாத்தையும் முதலிடம் ஏழைகளுக்கு சாப்பாடு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு சொல்லிட்டாரு ஆயிரத்தி பேர் வந்துட்டாங்க விருந்துக்கு அதுல ஆயிரம் பேர் ஏழைகள் இருக்கிறாங்க ஐநூறு பேர் பணக்காரர்கள் இருக்கிறாங்க முதல்ல ஏழைகளுக்கு சட்டம் முதல்ல பெரிய பார்த்து கொடுக்கப்பட்டு மீதி இருந்து அவங்களுக்கு இருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து கொடுக்க வேண்டும் செலவன் சொன்ன ஹரீஸ் இல்லா தாம தத்தையன் ஒரு முத்தகையான மனிதனுடைய உணவை தவிர வேறு யாருடைய உணவையும் நீ சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி வலாப்பு தாமத இல்லா தத்தையுள் உன்னுடைய உணவை ஒரு முத்தக்கையான மனிதரை தேர்தல் அந்த மனிதர்கள் வாங்க வாங்க தகுதி பெற்றவர்கள் குறிப்பாக தீன்தாரிகளாக தக்குவா உள்ளவர்களாக பக்திமான்களாக இருப்பது அவசியம் என்பதை கவனிக்க வேண்டும் இதெல்லாம் சில சட்டங்கள் இன்னும் ஏராளமான சட்டங்கள் ஜக்காத்துக்கு விளக்கங்கள் இருக்கின்றன ஒரு கருத்தை விளக்கு நிறைவேற்ற வேண்டும் தொழுகை என்பது மனிதனுக்கு உடலையும் உள்ளத்தையும் அதாவது மனிதனுடைய உடலை உடலை உடலை சார்ந்த வணக்கமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது ரிபாதத்துள் பதன் இன்னொரு வகையிலுள் பல்பாகவும் உடலை சார்ந்த வணக்கமாகவும் கல்பை சேர்ந்த வணக்கமாகவும் செயல்பாடுகள் எல்லாம் அதே போல தொழுகையில இந்த உடல் உறுப்புகளை மட்டும் அசைத்தால் அந்த தொழுகை பரிபூர்ணமான தொழுகையாக முழுமை பெற்ற தொழுகையாக ஆக மாறாக கல்வை அதனோடு ஒன்றிக்க செய்ய வேண்டும் கல்வின் மூலமாக இஹ்லாசான முறையிலே மன தூய்மையான முறையில அந்த தொழுகை நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்பொழுது தொழுகையிலே கிடைத்து விடுகின்றது எல்லா வகையான நிலைகளிலிருந்து விவாத வணக்கம் கிடைக்க வேண்டும் என்ற நியதி அல்லாஹத்தால ஏற்படுத்தி வைத்திருக்கின்றனர் அதுல தொழுகை என்பது கல்பு சம்பந்தமாக உடல் சம்பந்தமாக வணக்கத்திற்கு ஆதாரமாக அடிப்படையாக இருக்கின்றது இரண்டாவது அதே போன்று மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய பொருளிலிருந்தும் இவருக்கு வணக்கம் கிடைக்க வேண்டும் அது செய்வதன் மூலமாக இவருக்கு பொருளாதாரம் என்பது இப்ப தொழுகை ஜக்காத்து அதே போல நோன்பு என்பது இருக்கின்றதே அதுவும் உடல் சம்பந்தப்பட்ட வணக்கம் தான் அந்த உடலிலே கல்வ சம்பந்தப்பட்ட வணக்கமாக அமைந்திருக்கின்றது ஆனால் தொழுகைக்கும் நோன்புக்கும் வேறு பலவிதமான நன்மைகள் நோன்பிலே அல்லாஹத்தாலா அமைத்து வைத்திருக்கின்றனர் மனிதன் பல்வேறு விதமான தன்மைகள் தீமைகள் உடையவனாக மனிதன் ஆக்கப்பட்டு இருக்கின்றான் மனிதனுக்குள்ளே அல்லாஹத்தாலா ஒரே விதமான தன்மையை அமைத்து வைக்கவில்லை இப்ப மலக்குகள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நன்மையை மட்டும் செய்வார்கள் தீமையை அறவே செய்யவே மாட்டார் தீமையை செய்ய மாட்டார்கள் மட்டுமல்ல தீமையை நினைச்சே பார்க்க மாட்டார்கள் நினைக்கக்கூடிய அந்த எண்ணமே அவர்களுக்கு வராது தீமையை நினைப்பது அந்த நீயத்தை அவர்களுக்கு வராது அப்படிப்பட்ட ஒரு தன்மையை அல்லாஹாலிடத்தில் அமைத்து வைத்திருக்கிறார் அதற்கு நேர் மாறமாக மாற்றமாக சைத்தான் சைத்தான தீமையை மட்டுமே அல்லாஹால எண்ணம் கூட இது சைத்தான் மலக்கு என்பவர் நன்மையை மட்டுமே நினைப்பார் செய்வார் சைத்தான் என்பவர் தீமையை மட்டுமே செய்வார் நினைப்பார் மனிதன் இந்த ரெண்டுக்கு எடைப்பட்டவர் இந்த மலக்குடைய தன்மையும் எனக்குள்ள இருக்கு சைத்தானுடைய தன்மையும் இருக்குது அது மட்டுமல்ல படைத்த பின்னால அல்லாஹுல பல வேறுபல ஜீவராசிகளை படைத்திருக்கின்றான் மிருகங்கள் பறவைகள் ஊர்வனங்கள் இந்த உலகத்திலே ஆடு மாடு கால்நடைகள் மிருகங்கள் பறவைகள் ஊர்வலங்கள் இருக்கின்றன இதை எல்லாத்தினுடைய தன்மைகளையும் மனசு மனிதனுக்குள்ள வச்சிருக்கான் அல்லாஹு அப்ப நாலு விதமான தன்மைகள் மனிதனுக்குள்ளே இருக்கின்றன ஒன்று மலக்கானிய மலக்கு மலத்துடைய தன்மை இன்னொன்று இன்சானிய தன்மை நாலு தன்மைகளையும் அல்லாஹால வைத்திருக்கின்ற மனிதனுக்குள்ள இந்த நாலு தன்மைகளிலே சைத்தானியத்தான தன்மை இருக்குது பாருங்க அதை அறவே விட்டு ஒழிக்க வேண்டும் முழுமையாக அதை எடுத்துறியும் நம்முடைய உள்ளத்திலிருந்து உடலில் இருந்து எல்லா சைத்தானுடைய சைத்தானுக்கு என்னென்ன பொறாமை போட்டி கோபம் வருவது மிருகங்களை சேர்ந்த இருக்க வேண்டும் எது இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க அது இருக்கணும் அதை விட கூடுதலாக குறைவாக இருக்கக்கூடாது இப்ப மிருகத்தன்மை அப்படிங்கிறதுல என்ன இருக்குது சாப்பிடறது குடிக்கிறது தூங்கிறது உடல் உறவு கொள்றது இதெல்லாம் மிருகத்துடைய தன்மைகள் சாப்பிட்றது தூங்கிறது குடிக்கிறது தூங்குறது மிருக அதாவது உணவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தூங்குறது பிறகு வந்து உடல் உறவு கொள்வது தன்னுடைய மனோ ஈச்சைகளை தீர்த்து கொள்வது இது மிருகங்கள் என்ன செய்கின்றன சொன்னா அதுக்கு ஒரு கட்டுப்பாட்டு கிடையாது கட்டுப்பாடு கிடையாது எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடும் எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கும் எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கும் அதுக்கு இவ்வளோதான் ஆறு மணி நேரம் தூங்கணும் எட்டு மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு நியதியா இருக்குது அதுக்கு வரைமுறை எல்லாம் ஒன்றும் கிடையாது எவ்வளவு வேண்டுமானாலும் தூங்கலாம் கொஞ்ச நேரம் தூங்கும் ரொம்ப நேரம் தூங்கணும் அதே மாதிரி எவ்வளோ வேண்டுமானாலும் சாப்பிடும் யாருடன் வேண்டுமானாலும் உடல் உறவு கொள்ளும் பெண் அப்படிங்கிற ரெண்டு இனந்தானே தவிர இந்த ஆணுடன் இந்த பெண்ணுடன் அப்படிங்கிற கைதெல்லாம் கிடையாது அதற்கு நியதிலாம் கிடையாது ஆனால் மனிதன் என்ன செய்யணும்னு கேட்டால் இவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும் மிருகங்கள் செய் மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய குணம் இவன் கிட்ட இருக்குது சாப்பிடக்கூடிய குணம் ஆனா கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் இவ்வளவுதான் என்று அளவோடு இருக்க வேண்டும் அதே போன்று குடிக்கின்றன மிருகங்கள் எல்லாம் இவனும் குடிக்கின்றான் ஏதாவது ஒரு பானத்தை தண்ணீரை குடிக்கின்றான் அது கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் அதே போன்று உடல் உறவு கொள்ளுதல் இவனுக்கு உடல் உறவு கட்டாயமாக தேவை மனிதனுக்கு ஆனால் மிருகங்களை போன்றல்ல இவனுக்கு சட்டத்தோடு சட்ட வரைமுறையோடு அந்த உடல் உறவு கொள்ளக்கூடிய தன்மை இருக்க அப்ப ஐவானியத்தான தன்மையை மட்டுப்படுத்த வேண்டும் சைத்தானியத்தான தன்மையை முழுமையாக விட்டுவிட வேண்டும் ஹைவானியத்தான தன்மையை மட்டுப்படுத்த வேண்டும் மலக்கானியத்தான தன்மைகளை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் மலக்கானியத்தான தன்மைகள் அதிகமாக்கி கொள்ள வேண்டும் மலக்குகளும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அமல் செய்யக்கூடியவர்கள் சுபஹான் நீ சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு அல்லாஹ் ஒரு கூட்டத்தாருக்கு கட்டளை இட்டிருந்தால் அவங்க சுபஹானல்லா சுபஹானல்லான் மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா அலம்லான்னு சொல்லப்பா அப்படின்னு அடுத்த தடவை சொன்னா தான் சொல்லுவாங்க நம்ம அப்படியெல்ல சுபாத் ஒரு அஜித் சொல்லி கொடுக்கிறார் ஒரு ஆலிம் சொன்னா சுபா எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறது சரி அலம்லா சேர்த்து சொல்லுவோமே அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா இவர் இன்சார் அப்புறம் அலமதுல்ல சுபா அலமதுல்ல சொல்லிட்டே இருக்கிறார் அல்லாஹு அக்பர்னு சொல்லலாமே என்ன வந்துச்சு அல்லாஹர் திக்ரு சேர்ந்து அல்லாஹு அக்பர் சொல்லலாம் இப்படி அந்த திக்ருகளை இவாதத்துகளை அதிகமாக்கி கொண்டே செல்வது இருக்குதே இது மலக்கானியத்தை தன்மை அதிகப்படுத்தி கொள்வது மனிதன் சைத்தானியத்தான குணங்களை முற்றிலும் விட்டு ஒழித்து ஹைவானியத்தான தன்மைகளை தன்மைகளை மட்டுப்படுத்தி நிலைப்படுத்தி அளவுபடுத்தி மலக்கானியத்தான தன்மைகளை அதிகப்படுத்தி கொண்டால் இன்சானியத்துடையவனாகிடும் இன்சான் இன்சானியத்துடையவனாக ஆவதற்கு இந்த மூணு குணங்களும் உள்ளே வர வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு அந்த முறை பிடிக்கிறதுக்கு இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய எது தெரியுங்களா நோம்புதான் நோம்ப தவிர வேறு எதன் மூலமாகவும் இந்த தன்மை வர முடியாது இந்த ரெண்டு மூன்று தன்மைகளும் ஒழுங்கா வந்து இன்சான் இயத்துடையவனாக இன்சான் இன்சான் இயத்துடையவனாக ஆவதற்கு சிறந்த மருந்து அது முன்னாள் நோம்பு வரப்போகுது அதனால அதையும் சொல்லிக்கும் இடையில ஏன்னா நோம்பு ஆயத்துக்கு பின்னால் ரொம்ப தூரத்துக்கு பின்னால இருக்குது ரொம்ப நாளைக்கு பின்னால வரும் அல்லாஹால முதன் முதலாக அக்கல் அறிவை படைத்தான் அக்கல் சம்பந்தமா பின்னால் அந்த அடுத்த ஆயத்துல கடைசியில வருது அப்படிங்கறது மூலமா அக்களை பத்தி அல்லாஹத்தால சொல்லி காட்டுகின்றான் அக்கலை முதலாவதாக படைத்து இங்க வா அப்படின்னு சொன்னான் வந்துச்சு அடிமை சொல்லு பிறகு நப்சு அல்லாஹா படைச்ச பொழுது மனிதனுடைய உள்ள மனிதனுக்குள்ளே இருக்க அதை சரிபடுத்திக் கொண்டால் மனிதன் இன்சானியத்துடைய ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி ஒன்று அக்கல் மற்றும் அற்புதமான சக்திகள் மாச கணக்கில் சொல்லிட்டே இருக்கலாம் அது ஏராளமான விஷயம் சரி படைச்சா நப்சுங்கிறது மனிதனுக்கு தீமையை தரக்கூடிய தீமையை சொல்லி காட்டக்கூடிய ஒரு பொருள் அது மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அது கருப்பா சிவப்பா வெள்ளையா நெட்டையா கூட்டையா அப்படின்லாம் சொல்ல முடியாது நம்ம அது கண்ணால் காணப்படக்கூடியதல்ல ஐயறிவினால் அது பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய தொடுதல் பார்த்தல் கேட்குது அப்படின்னு ஐயறிவு இருக்கு ஐம்பது ஐம்பளால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் அல்ல அது நப்சு என்பது அதை படைச்சிட்டு இங்க வான் சொன்னா போன்னு சொன்னா உட்காரின்னு சொன்னா எந்திரன்னு சொன்னா எதுவுமே செய்யல பேசாமே உட்கார்ந்து நின்றுட்டே இருந்துச்சு அப்படியே இருந்துச்சு நீ யார் நான் யார்னு கேட்டா நீ நீ நான் தான் அப்படின்னு சொல்லிச்சது சொல்லலாம் சொல்றேன் நீ நீ தான் நான் தான் அப்படின்னு சொல்லி ஆஹ் நீ வந்து ரொம்ப திமுரு பிடிச்ச ஆளா இருக்கிற அப்படின்னு சொல்லி மலக்கர்கள சொல்லி நூறு வருஷம் நரகத்துல போட்டு இதற்கு தண்டனை கொடுக்கும்படியாக அல்லாத்தால கட்டளை இட்டான் நரக நெருப்புல நூறு வருஷம் போட்ட பின்னால திரும்ப கூட்டுவா அப்படின்னு சொல்லி சொன்னா கொண்டு வந்தாங்க நீ யாரு நான் யாருன்னா அல்லாத்தால கேட்டான் நீ நீ தான் நான் நான் தான் அப்படின்னு சொல்லிச்சு நீ இன்னும் சரியா அவரில் பக்குவப்படலை சொல்லிட்டு அதுக்கு பசி என்பதை கொடு பசி என்ற நரகத்திலே அதை போட்டார் பசி என்ற முதல நெருப்பு நரகத்தில் போட்டான் இப்ப பசி என்ற நரகத்தில் வெளிப்படுத்தி நீ யார் கேட்டா நீ என்னுடைய அடிமை கொடுத்து தன்னை அறிய வேண்டும் என்ற நிலையை அல்லாஹால உறுதிப்படுத்தி வைத்தார் ஆகவேதான் மனிதனுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது நோன்பு கடமையானதுக்கு ரப்ப அறியறதுக்கு நோன்பு தான் சிறந்த வழி பசியா இருந்தா தான் எதாச்சும் அல்லாஹ் அல்லா அல்ல பசி இல்லாதவன்லாம் அந்த நினைப்பே வராது பெரும்பாலும் பெரும்பாலும் வராது பசி இருக்கக்கூடியவர்களை போன்றுள்ள நினைப்பு பசி இல்லாதவர்களுக்கு வராது அதனால பசியாக பட்டிடாக இருந்து பசியுடைய தன்மை உணர வேண்டும் ரப்பை உணர வேண்டும் முதலாவதாக அதான் முதலாவதாக இருக்கக்கூடிய தன்மை அப்படிப்பட்ட ஒரு தன்மை அதாவது நப்சுக்கு நோன்பின் மூலமாக எல்லாம் வைத்திருக்கின்ற கல்வையும் உடலையும் பக்குவப்படுத்தக்கூடிய தன்மை தொழுகில் வைச்சிருக்கிறான் பொருளை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மை ஜக்காத் அல்லாஹால வச்சிருக்கான் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பக்குவப்படுத்தக்கூடிய தன்மை ஹஜ்ல வச்சிருக்கான் அல்லாஹால ஹஜ்ல உடல் சம்பந்தப்பட்ட விபாதத்தாக கல்பு சம்பந்தப்பட்ட நப்சு சம்பந்தப்பட்ட பொருள் சம்பந்தப்பட்ட ஐபாதத்தாக பொருள் இல்லாம போக முடியாது கல்வியுத்தம் என்பதாக சொல்லுகின்றார் எவர் அந்த காலத்திலே தன் மீது கடமை ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ அந்த மனிதர் உடல் கொள்வது கூடாது சண்டை சச்சரவுகள் செய்வது கூடாது பாவங்கள் செய்வது கூடாது என்று அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுகின்றார் மத்த நேரத்தில் செய்யலாமா எந்த நேரத்திலும் செய்யக்கூடாது பாவங்கள் செய்யறதோ சண்டை சச்சரவுகள் அங்க ரொம்ப பேடுதலா இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த விதமான தீமையும் வந்துடாம அதனால நப்சை பக்குவப்படுத்துவது கல்வியை பக்குவப்படுத்துவது உடலை பக்குவப்படுத்துவது பொருளை பக்குவப்படுத்துவது எல்லாவற்றின் மூலமாக வருவது அல்லா தலா வச்சிருக்க என்பதுமாக ஆக்கப்பட்டிருக்கின்றால் அந்த இரண்டு விஷயங்கள் நிரந்தரமாக செய்து வாருங்கள் நிலைப்படுத்துங்கள் ஜகாத்தை என்பதாக அல்லாஹால குறிப்பிடுகின்றார் இது யூதர்களுக்கு இறங்கியதாக இருந்தாலும் கூட நமக்கு உணர்த்துவதற்காகவே அல்லாஹா தால சட்டங்களையும் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரக்கூடிய வெள்ளமாக்கள் முபசிரியர்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றார்கள் பிறகு அடுத்ததாக மூன்று கருத்துகள் அந்த ஆயத்துல ஒரு ஆயத்து தான் அகீமு சலா தொழுகையை நிலை நிறுத்துங்கள் ஆத்து கொடுத்து சேர்ந்து நீங்களும் செய்யுங்கள் அதாவது சேர்ந்து நீங்களும் ஜமாத்தாக தொழுதுவாரு அப்படின்னு சொல்லுகின்ற ஜமா தொழுகை பத்தி போன வர விளக்கங்கள்லாம் சொல்லப்பட்டது தெரிஞ்ச விஷயம் தான் தொழுக தனித்து தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுவது இருபத்தி மடங்கு அல்லது இருபத்தி மடங்கு அதிகமான நன்மைகளை தரக்கூடியது என்று சொல்ல லாலேஸ்வன் சொல்றாங்க தொழுகை ஜமாத்தோட தொழுகும் அந்த ஜமாத்தோடு தொழுங்கள் அப்படிங்கிறதுக்கு ருக்கோ செய்வதுக்கு யூதர்களுடைய தொழுகை அவர்களுக்கு தொழுகை இருந்தது காலை ஒரு தொழுகை மாலை ஒரு தொழுகை ரெண்டு தொழுகைதான் அது எத்தனை ரகத்தி எப்படி தொழுதாங்க விபரம்லாம் காணும் தொழுகை இருந்துச்சு ஆனா ருக்கோ கிடையாது அவருடைய தொழுகையில நின்றுகிட்டே இருப்பாங்க அப்படியே சஜிதாவை போயிடுவாங்க தொழுகையிலே ருக்கோ கிடையாது அதனால இப்ப நீங்க இந்த ரசூல் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் உங்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து தந்த பின்னால் புதிய மார்க்கம் இப்பொழுது உங்களுக்கு வந்து விட்ட பின்னால் நீங்க என்ன செய்யணும் கேட்டா இவர்கள் செய்வதை போன்று ருக்குவோடு சேர்ந்து நீங்க தொழுகணும் ருக்கு செஞ்சு பிறகு தொழுகையை நடத்துறேன் நீங்க வெறுமணி நீங்க தொழுகிற மாதிரி தொழுதிங்களா அந்த தொழுகை இப்ப நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த ரசூல்லாய் சலல்லா இஸ்லம் வருவதற்கு முன்னால்தான் முன்னாலதான் உங்களுடைய மார்க்கம் நான் அனுப்பியது நான் கொடுத்த மார்க்கமாக இருந்தது இப்பொழுது அந்த மார்க்கம் மாற்றப்பட்டு விட்டது ருக்கு செய்பவர்களும் சேர்ந்து நீங்களும் ருக்குவ செய்யுங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹால சொல்லுகின்றார் அதாவதுல இன்னொரு கருத்தையும் இல்லாத ஜமாத்துடைய தொழிலை பற்றி போன வாரம் விளக்கம் கருத்தையும் தனித்தனியாக தொழக்கூடாது ஒருவரை இமாமாக நியமனம் செய்து அவருக்கு பின்னால் நின்று எல்லோருமாக தொழ வேண்டும் ஒருத்தர் இமாமாக இமாமா இமாமுடன் சேர்ந்து தொழ வேண்டும் என்பதையும் அல்லாஹத்தாலா இங்கே சொல்லி காட்டுகின்றார் அந்த இமாம் எப்படி இருக்க இந்த ஆயத்திற்கு இளமாக்கள் முஃபஸ்கள் விளக்கம் எழுதும் போது இங்கே இமாமை பற்றி இமாமத் செய்வதற்கு தகுதியானவர் யார் என்பது பற்றி உள்ள விளக்கங்களையும் எழுதியிருக்கின்றார் ஏன்னு கேட்டா இமாமத் இருக்கின்றதே அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல நாங்கள் நம்மளாம் என்ன போலாம் இமாமா இருக்காங்க ரொம்ப மோசமான வேலை தான் அது அதாவது எங்களுக்கு மோசமான வேலை அது வேலை ரொம்ப உயர்ந்த வேலை என்னை போன்றவர்கள் சாதாரணமான மக்கள் செய்யக்கூடிய வேலை அல்ல ஆளுமர் செய்யக்கூடிய வேலை அல்ல ஏன்னா நபிமார்கள் தான் இமாமா இருந்தாங்க ரசூல்லாய் சல்லா அலையாமர்கள் மௌத்து வரைக்கும் அவங்கதான் இமாமா இருந்தாங்க வியாதி ஏற்பட்ட நேரத்தில் தான் அவர்களை அவர்களுக்கு அவர்கள் உடனே சகாபாக்கள் ரொம்ப அதிகமா கைட்டரம்பிச்சாங்க ரசூலா நிக்கிறாங்க சனலாசனம் கையை தொழுக வைங்க அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாங்க அவங்க அதிகம் கூட கவனிக்காம திரும்பி விண்ணால வந்துட்டாங்க ரசூல்லா சலாலும் போய் தொழ்ச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்ப ரசூல்லை சலல்லா அலிஸ்வலம் இருக்கிற வரைக்கும் வேறு யாரும் தொலை வைக்கல கடைசி கால கட்ட கடைசி கட்டம் நின்று தொழ முடியாத நேரத்தில் தான் ரசூல்லாய் சல்லல்ல அலிஸ்வலம் பின்னால ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து தான் ரெண்டு தொழுதாங்க பின்னால தொழுதாங்க மற்ற நேரங்களில் எல்லாம் ரசூலாய் சலாஹி தான் தொலை வச்சாங்க அதே மாதிரி அபுபக்கர் சித்திகல்லி அல்லா தாலா என்பவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பின்னால் அபிவர்களுக்கு பின்னால் அபுபக்கர் தான் தொழ்சாங்க அவங்க வெளியூருக்கு போயிருக்கிற நேரத்தில் போருக்கு போயிருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு பிரதியாக யாராவது ஒருத்தர பிரதிநிதியாக ஏற்படுத்துவாங்க அவங்க தொழப்பாங்க நாயிப்பாங்க அப்ப இமாம உயர்ந்த அதனால இமாமத்துக்கு ரொம்ப தகுதியானவர்கள் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்களை தான் நிறுத்தினது சாதாரண மக்கள் நிறுத்துறது என்பது அது அவ்வளவு பொருத்தமான நிலை அல்ல ஏன்னு கேட்டால் இருக்கக்கூடிய வேலைகள் உலகத்திலே எத்தனை வேலைகள் இருக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்கின்றனவோ அத்தனையிலும் மிகச்சிறந்து தொழவை வைக்கிறதும் இமாமத்து தான் அவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானம் ஏன்னா ரசூல்லாவுடைய நபிமாருடைய ஸ்தானம்ங்கிறது உலகத்துல எல்லா ஸ்தானத்தையும் கூட உயர்ந்தது அந்த இஸ்தானம் அந்த மனிதர் தான் அந்த மனிதர்கள் தான் துழ வச்சிருக்கிறாங்க அதனால ரொம்ப உயர்ந்த என்பது சாதாரணமானதால் அதற்கு உயர்ந்த மனிதர்களை தான் நிறுத்த வேண்டும் அந்த இடத்துல கொண்டு போய் ஆனா நில நிலைமை கொண்டு போய் நிறுத்துறது அஜயத்திவா அப்படின்னு கூப்பிட்டா வரணும் அந்த மாதிரி ஆளை கொண்டு போய் நிறுத்துறது அது அல்லாத அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை மத்த ஜமாத்துக்கு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல இருக்கு நம்ம பாக்குறாங்க மனிதர்களை ரொம்ப தகுதியானவர் அல்லாஹுடைய வேதத்தை நன்றாக ஓதியவர் சுண்ணத்தை நன்றாக தெரிந்தவர் அல்லாஹுடைய வேதம் இருக்கு அந்த வேத சட்டங்களை நன்றாக தெரிந்திருக்கணும் ஓதரத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் எழுத்துக்களை எப்படி உச்சரிக்க அப்படி உச்சரிக்க அந்த முறையை தெரிந்திருக்க அழகா ஓதறதுல்ல எழுத்துடைய உச்சரிப்பு விரும்புறாரு மாச கணக்கில் எடுத்துக்கிறாரு ஆயிடலாம் நீச்சல் பழகிக்கலாம் எல்லாம் செஞ்சிடலாம் உலகத்துல என்னென்ன வேலை இருக்கு எல்லாத்தையும் வந்து பயிற்சியின் மூலமாக செய்து கொள்ள முடியும் ஒரு மனிதருக்கு தொண்டை அழகான மருந்து நல்லா அப்படி என்ன செய்யறாரு வச்சுங்க ரொம்ப அழகா கிராத்துவாதன தொண்டை நம்ம சரியாக்கணும் மருந்துகிறதுலாம் சாப்பிட்டு டாக்டர் போய் கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணி தொண்டை கிழிச்சு கிழிச்சு ஏதாச்சும் பண்றாரு தொண்டை வருமா வரவே வராது அதுக்கு சில அதாவது தொண்ட சாரீரம் இருக்கக்கூடியவர்கள் சரீரம்ங்கிறது உடல் சாரீரம்னா குரல் அந்த சாரீரம் இருக்கக்கூடியவர்கள் அந்த நல்ல சாரீரம் இருக்குது சாரீரம் நல்லா இருக்கு அந்த நல்லா இருக்கதை பண்படுத்துவதற்காக வேண்டி அதை கொஞ்சம் நல்லதாக ஆக்குவதற்காக வேண்டிய முயற்சி பண்ணலாம் அதுக்கு சில சாதகங்கள் இருக்கின்றன சாதகங்கள் அப்படின்னு சொன்னா அத பயிற்சி செய்யறது தொண்டை நல்ல தொண்டை ஆனா கொஞ்சம் கரகரப்பு இருக்கு இந்த கரகரப்பை எடுக்கிறதுக்கு சில பயிற்சிகள் இருக்கின்றன குரல் சம்பவர்கள் சொல்லிங்க பல விளக்கங்கள் எந்திரிச்சு என்னென்ன தொண்டைக்கு பயிற்சி கொடுத்தால் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒருத்தர் குரல் வளத்தை அல்லாஹால கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது அல்லாவுடைய பெரிய கிப்ட் மனிதன் முயற்சி செய்து குரல் வளத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதுங்கிறதுக்காக சொல்ற அதனால குரல் வளம் என்பது எல்லாத்துக்கும் இருக்கலாம் அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிப்ட் அவர் அல்லாஹால கட்டளை சொல்றாங்க உச்சரிக்க வேண்டுமோ அப்படி உச்சரிப்பது உச்சரிப்பது இதுக்கு பேரெல்லாம் சேர்ந்துதான் தர்த்தியல் என்பதாக சொல்லப்படும் அந்த தர்த்தியுடைய கிராத்த காரிகள் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க ஓதுறாங்கள அதுவா காரிகள் அவங்க படிச்சு இருக்கிறாங்க சாதாரணமாக குரான் ஓத தெரிஞ்சால குரானை ஹிவ்ஸ் மரணம் செய்த பின்னால ஒரு அஞ்சு வருஷத்துக்கு படிக்கணும் இந்த தாரியாக ஆகிறது அதாவது தர்த்தியலுடன் படிக்கிறது குரானை தர்த்தியிலுடன் ஓத வேண்டும் என்று சொன்னால் ஒரு அஞ்சு வருஷம் படிக்கணும் அஞ்சு வருஷம் படித்த பின்னாலும் கூட முழுமையாக அவர் தெரிந்து கொள்ள முடியாது அதுக்கு பின்னால் அவர் தன்னுடைய முயற்சியை செலவு செய்து அதை எப்படியெல்லாம் ஓத வேண்டும் அந்த முறை படிக்க ஓதிக்காட்டு ஓத வேண்டும் இது பெரிய ஒரு கலை அந்த மாதிரி ஓரளவு இந்த மாதிரிலாம் ஓதிட்டு இமாமத்துக்கு வர்றதுன்னு சொன்னால் ஒரு ஆள் கூட கிடைக்காது யாருமே இமாமத்து பார்க்க முடியாது அப்புறம் அதனால ஓரளவு அந்த தகுதி பெற்றவராக அல்லாவுடைய வேதத்தை நன்றாக ஓத தெரிந்தவராக அதனுடைய சட்டங்கள் தெரிந்தவராக இருக்க வேண்டும் அதே மாதிரி சின்னத்தை நன்றாக தெரிந்தவராக அவர் இருக்க வேண்டும் என்ன நம்ம போற வாரம் சொன்னா அதுக்கு முன்னால பல தர சொல்லப்பட்டிருக்கு எப்படி தக்மீர் கட்ட வேண்டும் எப்படி கைகளை வைக்க வேண்டும் எப்படி காலை வைக்கிறது எப்படி கையை வைக்கிறது எந்த இடத்துல கண்ணை பாக்குறது எப்படி நிக்கிறது எப்படி ருக்கோம் செய்யறது சுஜூது செய்யறது அதனுடைய உடல் அமைப்புகள் உறுப்புகள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் இந்த நிலை கல்வி எப்படி இருக்க வேண்டும் நப்சு எப்படி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தொழுகையை நடத்தக்கூடிய தகுதியானவர் வேலை இருக்கு பாருங்க பாகு சொல்றது அதுதான் சொல்றது அதான் சொல்றதுக்கு ஏராளமான நன்மைகள் அதான் மோசின் சாதாரணமானவர் அல்ல ரொம்ப பெரிய மதிப்பு மரியாதை அவருக்கு இருக்குது நல்ல மஹர் மயதானத்துல நிக்கும் போது யார் யார் உலகத்துல வாங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுடைய தலையெல்லாம் தனியா தெரியுமா கழுத்து நீளமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கழுத்து நீளமானா ஒட்டக மாதிரி எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் தனியா அவருடைய அவ்வளவு பெரிய தரஞ்சா அதனாலதான் இமாம்கிற இமாம் சிறந்தவரா இமாமத்து சிறந்ததா அசான் சிறந்ததா அசான் சொல்லக்கூடிய மனிதர் சிறந்தவரா இமாமத் செய்யக்கூடிய மனிதர் சிறந்தவரா அப்படிங்கறது கருத்து வேறுபாடு இருக்கு இமாம் அபுகானிபா ரம்துல்லாய் அவர்களும் அனபி மதஹாவை சேர்ந்தவர்களும் பல இமாம்களும் சொல்லுகின்றார்கள் இமாமத்து தான் சிறந்ததுலா செஞ்ச வேலை அதனால இமாமத்து தான் சிறந்தது இமாம் ஷாபி ரஹ் சொல்றாங்க சொல்லிருக்காங்கன்னா போதனத்தான் சொல்லிருக்காங்க அதனால அதான் சொல்லுவது இருக்கின்றதே அதுதான் மொஹீனுக்கு தான் ரொம்ப மதிப்பு அப்படின்னு இமாம் ஷாபி ரஹமதுல்லாய் சொல்றாங்க ஷாபி கிதாபுகளில் கிரந்தங்கள்ல இப்படி அந்த மொஹ்தீன் சிறப்பு அப்படிங்கிறது இமாமா இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது உன்னை உன்னை தடுத்தாலும் கூட உன்னை யாராவது அன்பளிப்படுத்தும் கூட நீ இமாமத்து செய்யாமல் இருப்பாயாக அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு உன யாராவது தடுக்கிறாங்க நீங்க பாங்க சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி வீட்லயோ சொந்தக்காரங்களோ அம்மா தாய் தாப்புனா நீ என்ன பாங்க போகாதப்பா அந்த வேலைக்கு அப்படி தடுத்தாலும் கூட நீ என்ன பண்ண பாங்க சொல்லு வாங்க சொல்லிக் கொண்டே இமாமத்து செய்யறது இருக்கு பாருங்க அதுக்கு யாராவது காசு கொடுத்திருந்தாப்பா நீ இமாமத்து செய்ய அப்படின்னு சொல்றாங்க நீ இமாமத்து செய்யாது அப்படிங்கிற அதாவது வாங்கு சொல்லக்கூடிய தன்மை இருக்கின்றதே அது மிகச்சிறந்தது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அந்த உதாரணம் அந்த வார்த்தை சொல்லப்படுகின்றது அதே மாதிரி இஷ்டரவு இஷ்டரவு அதான வாழ்க்கையும்தான் தங்கம் தங்கம் கொடுத்து வெள்ளை கொடுத்தவங்களுக்கு அந்த வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அது துமர்கள் எல்லாத்தால் அனுபவர்கள் சொல்லுகின்றார்கள் எனக்கு மட்டும் இந்த ஆட்சி பொறுப்பு இல்லாமல் தான் நான் மோதனா இருப்பேன் அப்படிங்கிறார் வாங்க சொல்றதுக்கு மோதனா நான் இருப்பேன் அப்படிங்கிறேன் அவ்வளவு பெரிய வேலை அதனால மஸ்தீனுக்கு சிறப்புண்டு சிறந்தவர் மொஸ்தீன் தான் என்பதாக அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் குறிப்பிடுகின்றனர் ஆக இமாமத்துக்கு தகுதியார் இமாமத்து சொல்லப்படுது என்ற ஆயத்தின் மூலமாக இமாமத்துக்கு தகுதியானவர் அல்லாஹுடைய வேதத்தை நன்றாக தெரிந்து நன்றாக ஓதக்கூடியவராக இருக்கும் அதை வரிசைப்படுத்தி சொல்லி காட்டுகின்றார்கள் யார் இமாமத்து பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஆலம் ரொம்ப அறிந்தவர் குரானையும் ஹதீசையும் நன்கு தெரிந்தவராக இருக்க வேண்டும் நல்ல ஆலயம் சரி அப்படிப்பட்ட ஆலிமுர்த்தனே இல்ல நல்ல சிறந்த ஆலிபூர்த்தனும் இல்ல குரான் நன்றாக குரானை எழுத்து உச்சரிப்பு சரியாக கருத்தியலுடன் அந்த மாதிரி ஆலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டா பேணுதல் வரவர் அவுராளாக இருக்க வேண்டும் பேணுதல் உள்ளவராக இருக்க வேண்டும் அந்த பேணுதல் உள்ளவர் கொஞ்சம் ஓரளவு தொழுகைக்கு தகுதி பெற்றவராக இருப்பார் சரி அந்த மாதிரி ஆளம் கிடைக்கல அப்படின்னா அல் அசன்னு அதாவது ரொம்ப வயது முதிர்ந்தவரை பார்த்து இம்மாவத்து செய்ய சொல்ல வேண்டும் கொஞ்சம் வயது முதிர்ந்தவராக இருக்க வேண்டும் சின்ன சின்ன பிள்ளைகள் நம்மளை போல வளாக இருக்கக்கூடாது கொஞ்சம் வயசு முதிர்ந்தது ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அல்லாவுடைய பயம் இருக்கும் பக்தி இருக்கும் வாழ்க்கையில அடிபட்டிருப்பாரு உதப்பட்டிருப்பாரு அதனால கொஞ்சம் பக்தி வரும் அவருக்கு உலகத்துடைய அமைப்புல அவரை தொழில் அவரும் கிடைக்கல அந்த மாதிரி இல்லை இல்லைன்னு சொன்னா அல்ல அகசுக்கன் நல்ல குணம் உள்ளவர் நல்ல பண்பாடு உள்ளவர் அகலாக்கு உள்ளவராக தேர்ந்தெடுத்து அவரை தொழ வைக்க சொல்ல வேண்டும் அந்த மாதிரி ஆளும் கிடைக்கல ஒரு பள்ளியாசுல வச்சுங்க இப்ப இந்த மஸிதுல இருக்கக்கூடியவர்கள் இந்த நியமனமாக ஒரு இமாமம் இல்லைன்னு வச்சுங்க இப்பெல்லாம் நம்ம ஏற்படுத்திட்டோம் அதுல பிரச்சனையே இல்ல இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வராது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஒருத்தருமே இல்லாத நேரத்துல ஜமாத்து தொழ வந்திருக்கிறாங்க தொழ வந்திருக்கிறவர்கள் யார் ஒரு ஐம்பது பேர் தொழ வந்திருக்கிறாங்கன்னா யார் ரொம்ப தெரிந்தவரா இருக்காரோ அவரு அல்லது ரொம்ப போதனவரா இருக்காரு அவரு அதுக்கு அடுத்தது பேருதலா இருக்கிறவரு அவரும் கிடைக்கலன்னா ரொம்ப வயசு உள்ளவர் அவரும் கிடைக்கலன்னா ரொம்ப அழகான நல்ல குணம் உள்ளவர் அவரை தேர்ந்தெடுத்து அவரை பிடிச்சு நிக்க வைக்கணும் தொழ வைக்கிறது சரி அந்த நல்ல குணம் உள்ளவரும் கிடைக்கல நல்ல அழகான முகம் உடையவராக இருக்க வேண்டும் புகார்கள் எழுது அழகான அழகான அதாவது அவருடைய உருவம் அவருடைய தோற்றம் அழகாக இருக்கின்றது ஏன் அப்படி அழகான தோற்றம் உடையவருக்கு தொழுது அழகான தோற்றம் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா இந்த அழகான தோற்றம் இருக்கார் பாருங்க இதுக்கு நீண்ட ஒரு நுணுக்கமான கருத்து எழுதப்படுகின்றது இமாமலால் சொல்லப்படுகின்றது அவர் திருமணம் செய்தவராக இருப்பார் வெறியால தான் நான் திருமணம் செய்தவராக இருந்தா தான் அந்த மாதிரி உள்ள வயசு உள்ளவரை தான் நிறுத்தணும் அவர் அழகான தோற்றம் உள்ளவராக இருக்கும் பொழுது இவர் தன்னுடைய குடும்பத்தாரிடத்துல மக்களிடத்துல ரொம்ப பாசம் உள்ளவராக இருப்பார் பொதுவாகவே ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து இருக்கின்றது யார் அழகான தோற்றம் உடையவராக இருக்கின்றாரோ அவருக்கு அறிவும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அறிவும் நல்ல நுணுக்கமானதாக கூர்மையானதாக இருக்கும் அழகு குறைவானவரிடத்தில அறிவும் குறைவாக இருக்கும் இது அறிவியல் சம்பந்தப்பட்ட கணக்கு அறிவியல்காரர்கள் சொல்லக்கூடிய சொல்றாங்க அது முன்னாள் மாம்களும் மற்ற புகாக்களும் கூட எழுதி வைத்திருக்கின்றார்கள் ஒரு ஹதீசும் கூட அப்படி இருப்பதாக கேள்வி ஹதீஸ் சரியானதா அப்படிங்கிறது தெரியல அழகான மனிதரை தேர்ந்தெடுத்து நீ திருமணம் செய்து கொள் அப்படிங்கிற திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏனென்றால் அவரிடத்தில் அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழக அல்லாஹாலா யாரிடத்தில் அறிவை கொடுத்திருக்கின்ற அவரிடத்தில் அழகை கொடுப்பார் அழகை கொடுத்திருக்கிற இடத்துல தான் அறிவையும் அல்லாஹத்தாலா கொடுப்பார் நுணுக்கமான அறிவு மற்ற அறிவுலாம் ஆகவே தன்னுடைய மனைவி மக்களிடத்தில் அன்போடு பழகக்கூடியவராக மனைவி இவன் மீது நேசம் உள்ளவளாக பாசம் உள்ளவளாக அவள் இருப்பார் இப்பொழுது இந்த குடும்ப பிணைப்பின் காரணமாக இவன் அழகான தோற்றம் இருப்பதால் அறிவு கூர்மை உள்ளவனாக இருப்பதால் பிணைப்பு குடும்பத்தில் இருக்கின்றால் அடுத்த பெண்களின் மீது மற்றவர்களை தகுதி இல்லாதவராக ஆகிவிடுவார் ஏற்படுகின்றது என்ற காரணத்தால் அந்த வரிசை கிராமத்தில் அழகான தோற்றம் உள்ள மனிதராக இருந்தால் அவர் இமாமத்துக்கு தகுதியானவர் என்பதால் சரி அதற்கு அடுத்ததுதான் குளம் கோத்திரத்தால் ரொம்ப சிறப்பான மனிதர் அல்ல அஷ்ரப் சிறப்பான நெசப் நல்ல நெசப் உள்ளவர் வமிசம் உள்ளவர் குளம் கோத்திரம் உள்ளவர் அவர் இமாமத்து தகுதியானவர் அதற்கு அடுத்தது அழகான குரல் வளம் உள்ளவர் அதுக்கு அடுத்ததுதான் கடைசியில் அதுக்கு அடுத்தது ரொம்ப சுத்தமாக உடை அணியக்கூடியவர் இந்த மாதிரி மேல உள்ளவங்க யாருமே கிடைக்கலங்க ரொம்ப சுத்தமா உடை மட்டும் நல்லா சுத்தமா ட்ரெஸ் மட்டும் நீட்டா பண்ணிருக்காரு சுத்தமான உடை நஜீஸ் எல்லாம் கிடையாது சுத்தமான ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாரு எப்ப பார்த்தாலும் சுத்தமா இருப்பார் அந்த மாதிரி ஆள் நிறைய சம்பந்தம் இருக்குது பாருங்க முகம் இருக்கணும் அந்த சம்பந்தம் அவன் ஒண்ணுமே தோலை வைக்க தெரியாதவளா இருக்கிறான் அவனை புடிச்சு அழகா இருக்கிறான் கொண்டு போய் அதுக்காக நீ நிறுத்துறதாக்கைகள் எவ்வளவு அறியாமையை எழுதி வச்சிருக்கிறான் என்று அதனுடைய நுட்பமான அந்த கருத்தை விளங்க முடியாதவர்களாக இருக்கக்கூடிய தன்மை இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள் சில ஆளும்களுக்கு மட்டும் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் சில நுணுக்கமான கருத்துக்களை வைத்து இமாம்களை வந்து தொகுத்து தந்திருக்கின்றார்கள் அந்த வரிசை கிரமத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் ஆகவே அவர்கள் சொல்லிய அந்த ஹதீசின் அடிப்படையில இமாமை யார் இமாமாக இருப்பதற்கு தகுதியானார் என்பதை பற்றியுள்ள விளக்கங்களை எல்லாம் இருக்கிறார் என்ற ஆயத்தின் மூலமாக அப்படிப்பட்ட தன்மையுடைய அந்த இமாம்களை நியமித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் அதே போன்று இமாமத் என்பது முதல்ல சொன்னார் அவர் வயது வந்தவராக இருக்க வேண்டும் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் சிறு வயது வருவதற்கு முன்னதாக உள்ளவர் என்ன பண்ணக்கூடாது இமாமத் செய்யக்கூடாது சில பேர் ஹாபிசாவாயிடுறாங்க ஒரு பதிமூணு வயசுல பன்னெண்டு வயசுலாம் யூஸ் பண்ணிடுறாங்க அவங்க ஊர்ல தொழ வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறுத்திடுறாங்க கொண்டு போய் ஆனா இது ஷாஃபி அஹமத்துள்ள நபிலான தொழுகையா இருந்தா கூடும் தரா தொழில் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தராவையும் கூட தொழில் வைக்கக்கூடாது அவர் பாலி ஆனா தான் அவர் தொழ வைக்க வேண்டும் ஆண் பெண்ணு வந்து துள வைக்கவே கூடாது இமாமத்துக்கு தகுதியானவர் ஆண் மட்டும்தான் பெண்ணுக்கு இமாமத்தையும் கிடையாது பெண்கள் இமாமாக இருந்து தொலை வைக்கவே முடியாது எந்த நேரத்திலயும் முடியாது அவர் எவ்வளவு பெரிய ஆபிஸாவா இருந்தாலும் சரி குரான் நல்லா தலைவக பாடமாக்கியிருக்கிறார் அவர் பொம்பளை அவர் இமாமத்திலிருந்து தொலை வைக்கலாமா அல்லா அவருடைய வேதத்தை நல்லா பாடமாக்கிருக்கிறார் பெரிய ஆரிமா இருக்கிறாங்க பொம்பளை அவங்களும் தொலை வைக்க கூடாது ஆட்சி செய்வதும் அதுவும் இமாமத்து அது மக்களுக்கெல்லாம் தலைவர் அவர் சின்ன ஐமாமத்து அப்படிங்கிறது இமாமா இருந்து தொலை வைப்பது இது ஒரு பகுதிக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர் தலைவராக இருக்கின்றார் ஆகவே எந்த இமாவம் பெரிய இமாவத்தோ சின்னத்தோ ரெண்டுக்குமே பெண்கள் தகுதி கிடையாது அவர் எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள பெண்ணாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அறிவாளி பெண்ணாக இருந்தாலும் சரி அது ஆணுக்கு நிகராக அந்த பெண் ஆக முடியாது நபிமார்கள் யாரையும் அல்லாத்தாலா பெண்கள் அனுப்பவே கிடையாது பெண்கள்ல நபிமார்கள் யாரையும் அனுப்ப கிடையாது நபிமார்கள் எல்லாம் ஆண்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற நீதி அல்லாதத்தாலே ஏற்படுத்தி இருக்கின்றன வலிமார்களாக வேணா வலியாக ஆகலாமே தவிர நபியாக ஆக முடியாது அப்பண்கள் இருக்கணும் பெண்கள் இருக்கக்கூடாது பெண்களாகவே இருந்தாலும் கூட பெண்களை இமாமத்து செய்யக்கூடாது இமாமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்து பின்னால பெண்களே நின்று தொழுகிறாங்க எல்லாருமே ஜமாத் பூராம் பெண்ணு அப்படின்றது அந்த பெண்களுக்கு ஆண்கள் தான் இமாமத்து ஒரு ஆண்தான் செய்ய வேண்டும் ஷாபி எல்லா மதையும் அப்படித்தான் சட்டம் பெண்களுக்கு இமாமத்து என்பது கிடையாது அவர்கள் சொல்லுகின்றார்கள் உங்களில் உள்ள இமாம்களை உங்களிலே நல்ல தன்மை உடையவர்களாக சிறப்பான தன்மை உடையவர்களை நீங்கள் இமாம்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அந்த இமாம் என்பவர் உங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில உங்களிடத்திலிருந்து செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தூதுவராக அவர் இருக்கின்றார் தூதுக்குழுவாக அவர் அமைக்கப்பட்டிருக்கின்றார் இமாம் ஒருத்தர் மெஹராண்டு முசல்லாவில் பின்னாலே மக்கள்லாம் வச்சு தக்பீர் கட்டுறார் அவங்க பாவ முட்டையெல்லாம் இப்படி சொல்லிக் காட்டுகின்றார்கள் அல்லாவுக்கும் உங்களுக்கு இடையில அவர் தூதராக இருக்கின்றார் ஏன்னா தொழுகை என்பது அல்லாவிடத்தில் ரகசியம் பேசுவது என்று சொல்லா அலிஸ் சொல்றாங்க தொழுகை என்பது சாதாரணமானது அல்ல ரகசியம் பேசிக் இவர் இமாம் பேசுகின்றார் அல்லாவிடத்தில் பேசிக் என்று சொன்னால் பின்னால் நிற்கக்கூடியவருடைய அத்தனை பேருடைய சார்பாக இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் அல்லாட்ட அதனால ரொம்ப நல்ல சிறந்த மனிதரை பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்கள் இமாமத்து இமாமத்துக்கு இமாமாக அமையுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் அதனால அந்த இமாம் எதை சொல்லுகின்றாரோ எதை செய்கின்றாரோ அதுக்கு மாற்றமே செய்யக்கூடாது உங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில இவர் ஒரு தூதுக்குழுவாக தூது குழுவினுடைய தலைவராக நின்று கொண்டிருக்கிறார் என்ற காரணத்தால் அவர் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அந்த சிறந்தவருக்கு நீங்கள் எந்த விதமான மாற்றமும் செய்யக்கூடாது யாராவது மாற்றம் செஞ்சு அவருக்கு தொழுகையே கூடாது இவர் என்ன சின்ன ஆள் தானே நம்ம பெரிய ஆள் ஆச்சு பின்னால் நினைக்கிறார் ஒருத்தர் நினைக்கிறார் முக்ததியா நிற்கிற ஒருத்தர் நினைக்கிறார் தொழக்கூடியவர் நான் எவ்வளவு பெரிய ஆளு இந்த சின்ன ஆள் பின்னால் தொழுகிறார் அவருக்கு முன்னாலே நான் இவர் சொன்ன பிறகு அல்லாஹுக்கு சொன்ன பிறகு நான் என்ன ருக்க போதும் நான் முன்னாலே போயிடுறேன் போற ஆரம்பிச்சீங்க அவர் தொழுக கூடாது தொழுகை சரியான தொழுகையாகாது முன்னாலே சொல்லி இருக்கிற நினைக்கிறேன் அம்மா எக்ஷா ஆகதுக்கும் உங்களை ஒரு மனிதர் பயந்து கொள்ள கூடாதா அதாவது தொடக்கூடிய மனிதர் இதா ரசோ கபலர் இமாம் இமாமுக்கு முன்னால் அவர் போயிடுறார் எல்லாத்தையும் முந்தி முந்தி செய்யறாரு ருக்குவுக்கு முன்னால போயிடுறாரு சஞ்சிதாவுக்கு முன்னால போறார் இமாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் பயந்து கொள்ளக்கூடாதா அவர் சூரத்தும் சூரத்தகை மாறாரு அல்லது அவருடைய உருவத்தையே கழுதையுடைய உருவமாக மாற்றிடுவான் என்பதை பயந்து கொள்ள கூடாதா என்று சொல்லலாசன் சொல்றாரு இப்படி ஏதாவது ஆகுமா அப்படி இமாவுக்கு முன்னால முன்னாலும் ஒருத்தர் போறாரு அவருக்கு கழுதை உருவமாக மாறுமா அப்படி மாறி இருக்குது ஒரு வரலாறு இருக்கு ஒரே ஒரு வரலாறு வரலாற்றுல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு இடையில ஒரு வரலாறு ஒரு மஹீஸ் சாதாரணமான பெரிய ஹதீஸ் நிபுணர் அவர் இந்த ஹதீஸ் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு அந்த ஹதீஸ் அலட்சியம் செஞ்சார் அதே மாதிரி இமாமுக்கு முன்னால போற பழக்கம் உள்ளவராக ஆயிட்டார் சில பேருக்கு எப்படி பழக்கமும் அப்படித்தான் செய்வாங்க எந்திரிப்பாரு அல்லா சொல்றதுக்கு முன்னால இவர் போய் இருக்கோ சுஜித்ல விழுந்துருவார் அந்த மாதிரி பல பேர் இருக்கிறாரு அல்லது வந்து இமாம் கொஞ்ச நேரம் சமயம் ஹமீதா அப்படி நின்று பறவை கொஞ்சம் வாஜிபு அப்படி நிக்கிறார் அப்படித்தான் வரும் அப்படி அந்த மகத்தையும் செஞ்சுகிட்டே இருந்தாரு இதுல என்ன வந்துற போகுது முன்னால போனார் பின்னால போனா என்ன அப்படின்னு இருந்தார் அதாவது அலட்சியம் இந்த ஹதிசப்தி உள்ள அலட்சியம் அவர் மக்களுக்கு அதாவது நிறைய மாணவர்கள் அவர் முன்னால ஏராளமான மாணவர்கள் ஆனா முகத்துக்கு ஒரு திரைய போட்டுக்கிட்டு பாடம் நடத்துவார் முகத்துல முன்னாலுக்கு மாணவர்களுக்கு சில மாணவர்கள் சில நேரங்களில் கேட்டாங்க அதுக்கு அவர் ஒண்ணு பதில் சொல்றதே கிடையாது கடைசியாக ஒரு நாள் ரொம்ப வற்புறுத்தி அந்த மாணவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப காலத்துக்கு பின்னால் அதுவும் கூட கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸ அவர் சொல்லி காட்டி இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக நான் செய்ததின் காரணமாக என்னுடைய முகம் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி திரைய நிற்கிறார் கழுதியுடைய முகமா இருக்குது மனுஷன் கண்ணு முக்கல்லாம் இருக்குது பார்க்கும் போது மாதிரி தெரியுது அவருடைய உருவத்தை பார்க்கும் எப்படி இருக்குது கழுத மாதிரியே தெரியுது பார்த்து வெறைய பெரிய வித்தியாசத்தோட மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவுக்கு கொஞ்சம் அந்த சூரத்தை அப்படி கொஞ்சம் மாற்றி வச்சா போதும் சில பேர் சில பேருடைய உருவங்களை பார்க்கலாம் நம்ம நான் பார்த்துருக்கிறேன் ஒரு ஒரு பையனுடைய சின்ன பையன் ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் குரங்கு மாதிரியே இருக்குது மூஞ்சி வந்து குரங்கு மாதிரியே இருக்கு அப்படியே பிறந்திருக்கு தாய் தகப்பனுக்கு பிறந்ததான் மனுஷனுக்கு பிறந்த பிள்ளை குரங்கு மாதிரியே இருக்கு மூஞ்சி சடனாக அதாவதுல பார்க்கும் போது அது குரங்கு மாதிரியே செய்யும் ஆனால் பேசுறான் எல்லாம் செய்யறான் எல்லா அது மாதிரி அவருடைய முகத்தை அல்லாஹத்தெல்லாம் மாற்றிட்டான் வரலாற்றில் அப்படி ஒன்று அதாவது மனிதர்களுக்கு உணர்த்தி காட்டுவதற்கான அல்லாஹாலா நடத்தக்கூடிய ஒரு காட்சி அது ராஜ செல்லபாலேசன சொல்றார் இங்க வருன் என்ற ஆயத்துல இந்த கருத்துக்களை எல்லாம் எழுதுகின்றார்கள் முகஸ்திரங்கள் நீங்க ருக்கோ செய்யக்கூடியவர்கள் தொழுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இமாமத்தை இமாமை ஏற்படுத்திக் வேண்டும் அந்த இமாம் எப்படி சொல்லுகின்றாரோ அப்படியே நீங்கள் செய்ய வேண்டும் அவர் அல்லாஹ் சொன்ன பிறகுதான் ஒரு ஆண் ஒரு செகண்ட்க்கு பின்னா தான் நீங்க போகமே தர முன்னால போயிடக்கூடாது இமாமா எப்ப ஏற்படுத்தீங்களோ அவர் சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படித்தான் செய்யணும் நம்ம ஆனா இமாமுக்கு அந்த மாதிரி உள்ள இமாம் பார்த்து வச்சுட்டா அவர் சொல்றது எப்பவுமே கேப்போம் தொழுகையிலும் கேப்போம் தொழுகை அல்லாத நேரத்திலையும் கேட்போம் ஆனா இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா இமாமத்தை செய்யும் போது மட்டும்தான் இமாம் சொல்றது கேட்கணும் இமாமத்தை முடிச்சிட்டு அவர் வெளியே வந்தாரு தொழுகை முடிச்சிட்டு வெளியே வந்தாருன்னா அதிகத்தை இப்ப நான் சொல்றதுதான் நீ கேளு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இமாமை வைக்க கூட இமாம் வைக்கும் பொழுதே நாம் அவருடைய சொல்லை கேட்கக்கூடிய இமாமா வைக்கணும் என்பதை எல்லாம் அல்லாஹால இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்ற தொழுகையை நிரந்தரமாக நிலையாக நீங்கள் தொழுதுவாரு ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் ருக்கோ செய்யக்கூடியவர்களுடன் நீங்கள் சேர்ந்து ருக்கோ செய்யுங்கள் தொடர்புடைய சேர்ந்து ஜமாத்தாக தொழுங்கள் என்ற இந்த ஆயத்து யூதர்களுக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் கூட அல்லாஹால்களுக்கும் நமக்கும் அல்லாஹால பல படிப்பினைகளை பல சட்டங்களை சொல்லி காட்டுகின்றான் இதை தெரிந்து கொண்டு அந்த முறைப்படிக்கு நடக்கக்கூடிய ஒரு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத் தவறானவர்கள் போக்கால் தீன்னிலே தடுமாற்றமில்லாமல் சிராத்துல் முஸ்தகிம் என்னும் நேரான பாதையில் வழி நடப்பதற்கு மர்கோ மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே ஏ நிசாமுத்தீன் மண்பகை அவர்களுடைய திருக்குர் ஆண் விரிவுரை வரிசையில் இதுவரை வெளியிடப்பட்ட சூராக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்ரா சூரத்துல் அன்பால் சூரத்துல் தௌபா சூரத்துல் யூனஸ் சூரத்துல் ஹோத் சூரத்துல் யூசுப் சூரத்துல் ராஹத் சூரத்துல் இப்ராஹிம் சூரத்துல் ஹெஜிர் சூரத்துல் நஹல் சூரத்துல் அசுர் ஆகிய பன்னிரண்டு சூறாக்களாகும் இன்சா அல்லா அடுத்தடுத்த சூறாக்கள் விரைவாக வெளியிடுவதற்கு தங்களுடைய துவாவையும் ஒத்துழைப்பையும் எதிர்நோக்கும் சாயிதா பதிப்பகம் சென்னை இரண்டு அஸ்லாமலை வரமத்தி வரகா